ஸ்ரீமத் பகவத்கீதை பதினோராவது அத்தியாயம் விஸ்வரூப தரிசன யோகம் இது பதினோராவது அந்தர் யோகம் இதில் பதினோராவது அத்தியாயத்தை முழுசாக பார்க்குறோம் இந்த பதினோராவது அத்தியாயத்தை சும்மா பாராயணம் பண்ணாலே நிறையா சாபமெல்லாம் விமோச்சனமாகுமா அப்படி ஒரு இப்போ சம்பிரதாயம் சில அறக்கறுகளுக்கெல்லாம் சாபம் போட்டு பதினோராவது அத்தியாயத்தை பாராயணம் பண்ணி அந்த தீர்த்தத்தை தெளித்த உடனே இந்த சாவமெல்லாம் போயிருக்குன்னு சில கதைகள்லாம் உண்டு இந்த பதினோராவது அத்தியாயத்துக்கு அப்படி ஒரு மகிமை இதை முழுசாக நம்ம பாராயணம் பண்ணுறோம் சாம்ஸ்கிரிட்டில் பிறகு அர்த்தத்தை பார்க்குறோம் பிறகு தமிழில் பொழிப்பறையும் படிக்கிறோம் அதனால் இந்த பதினோராவது அத்தியாயத்தை முழுசாக இங்கே நிறைவு பண்ணுறோம் இதுவரைக்கும் நாம் பத்து அத்தியாயம் பார்த்துருக்கோம் பத்து அந்தர்யோகத்தில் முதல் ஆறு அத்தியாயத்தில் என்ன கருத்து பார்த்தோம் தன்னை பற்றிய அறிவு நான் யார் ஆத்மானா என்ன அனாத்மானா என்ன அதை அதிகமாக விளக்கினார் பிறகு கர்மயோகத்தை பற்றி விளக்கினார் கர்மயோகம் முக்கியமாக எல்லா கருத்தும் எல்லா அத்தியாயத்திலையும் வரும் முக்கியமாக விளக்கப்பட்டது முதல் ஆறு அத்தியாயத்தில் ஆத்ம அனாத்ம தத்துவம் அதாவது தன்னை பற்றிய கருத்து பிறகு கர்மயோகம் கர்மயோகம் முயற்சி செஞ்சால்தான் முடியும் முயற்சியை சும்மா உட்கார்ந்தால் செய்ய முடியாது அதனால் சுயமுயற்சியினுடைய முக்கியத்துவமும் சொல்லப்பட்டது சுயமுயற்சி கர்மயோகம் ஆத்ம தத்துவம் இது முதல் ஆறு அத்தியாயத்தில் பார்த்து முடிச்சிட்டோம் ரெண்டாவது ஆறு அத்தியாயத்தில் என்ன கருத்து வருதுன்னு சொன்னால் அங்கே ஆத்ம தத்துவம் வந்தது இங்கு கடவுள் தத்துவம் வருகிறது ஈஸ்வர தத்துவம் ஈஸ்வரன்னா சிவனுங்கிற அர்த்தம் கிடையாது ஈஸ்வரன்னா எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய மாயையோடு சேர்ந்த பிரம்மத்திற்கு ஈஸ்வரன் பேர் விஷ்ணு சொல்வார் பகவானே நான் ஈஸ்வரனாக இருக்கிறேன் உடனே சிவனாக இருக்கிறானுங்கிற அர்த்தம் இல்லை சிவனும் அவர்தான் இருந்தாலும் கூட ஈஸ்வரன்னா பிரம்மம் ப்ளஸ் மாயையோடு சேர்ந்த ஒரு தத்துவம் அந்த தத்துவத்தை பற்றி இரண்டாவது ஆறு அத்தியாயங்களில் சொல்லப்படுகிறது அந்த தத்துவத்தை அறிவதற்காக இறைவனுடன் பக்தி செலுத்த வேண்டும் பக்தி யோகம் சொல்லப்படுகிறது பக்தி யோகம் பக்தி செலுத்தினால் கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கும் அதனால் கடவுளுடைய அனுகிரகமும் சொல்லப்படுகிறது அங்கு கர்மயோகம் இங்கே பக்தி யோகம் அங்கே வந்து சுயமுயற்சி இங்கே கடவுளுடைய அனுகிரகம் சுயமுயற்சி இருந்தால் மட்டும் பத்தாது ஆண்டவனுடைய அனுகிரகம் வேணும் அது ரெண்டாவது அத்தியாயம் அங்கு ஆத்ம தத்துவம் இங்கே ஈஸ்வர தத்துவம் இது ரெண்டாவது ஆறு அத்தியாயம் அதாவது ஏழுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் இதில் நம்ம ஏழாவது அத்தியாயம் எட்டாவது அத்தியாயம் ஒம்பது பத்து வரைக்கும் பார்த்துருக்கோம் இதில் ஏழு ஒம்பது பத்து இந்த மூணு அத்தியாயத்தில் கடவுள் தத்துவம் சொல்லப்பட்டது கடவுளுடைய அனுகிரகமும் சொல்லப்பட்டது பக்தியை பற்றியும் சொல்லப்பட்டது ஆனால் ஊட ஒரு எட்டாவது அத்தியாயம் வந்துச்சு அந்த அத்தியாயத்தில் கொஞ்சம் வித்தியாசமான கருத்து வந்துச்சு என்ன வந்துச்சுன்னா ஞானத்துக்கே போகாமல் ஒருத்தன் பக்தி மட்டும் செலுத்தி தியானம் பண்ணி உபாசனையெல்லாம் பண்ணுறான் அவன் மோக்ஷம் அடைய மாட்டான் ஞானம் இல்லாட்டி அவன் இறந்தான் என்ன கதியை அடைகிறான் இன்னொருத்தர் கோயில் பூஜை தியானத்தை பற்றியெல்லாம் கவலை இல்லை தர்மமான வாழ்க்கை முறை வாழ்கிறான் இவனுக்கு பேர் கருமின்னு பேர் அவனுக்கு பேர் உபாசகன்னு பேர் இவன் என்ன கதியை அடைகிறான் ஞானத்திற்கு போகாமல் தியானம் முதலிய சாதனைகளை செய்து இறந்துவிட்டால் அவன் பிரம்மலோகம் சென்று அங்கு ஞானத்தை பற்றி பிரபா நிலையை அடைவான் இங்கே வழிபாடு பூஜைக்கே சம்பந்தம் இல்லாத தர்மமாக வாழ்கிறான் ஒருத்தன் அவனுக்கு தியானத்தை பற்றியோ மற்ற விஷயங்களை பற்றியோ கவலையே இல்லை தர்மமாக முறையாக உலக வாழ்க்கையே வாழ்கிறான் அவன் இறந்தான் எங்கே போகிறான் சொர்க்கம் போகிறான் அவன் சொர்க்கம் போயிட்டு மீண்டும் திரும்பி வருவான் பிரம்மலோகம் பறவை திரும்பி வரமாட்டான் அங்கே ஞானத்தை பெற்று மோட்சி அடைஞ்சிருவான் இது ஒரு வித்தியாசமாக எட்டாவது அத்தியாயத்தில் சொன்னார் அவன் சுக்லகதி வழியாக பிரம்மலோகம் போகின்றான் இவன் கிருஷ்ணகதி வழியாக சொர்க்கலோகம் முதலிய லோகங்களுக்கு போகிறான்னு சொல்லி எட்டாவது வித்தியாசம் கொஞ்சம் வித்தியான வித்தியாசமான கருத்தாக சொன்னார் பிறகு ஒம்பது பத்துலையும் ஈஸ்வர தத்துவம் கடவுள் அனுகிரகம் பக்தி யோகம் சொல்லப்பட்டது இப்போ நான் பதினோராவது அத்தியாயத்துக்கு போகணும் பத்தாவது அத்தியாயத்தில் என்ன பார்த்தார்னா கடவுளுடைய மகிமையை சொன்னார் அவருடைய பெருமையெல்லாம் சொன்னார் விபூதியை சொன்னார் நல்லவற்றையெல்லாம் சொன்னார் அங்கே அதெல்லாம் பதினோராவது அத்தியாயத்தில் சொல்லி முடித்தார் இப்போ பதினோராவது அத்தியாயம் இந்த அத்தியாயத்தின் பெயர் விஸ்வ ரூப தரிசன யோகம் விஸ்வம்னா இந்த உலகம் இந்த பிரபஞ்சம் இவை அனைத்திற்கும் விஸ்வம்னு பேர் ரூபம்னா ஸ்வரூபம் தரிசனம்னா கண்முன் பார்த்தல் இந்த உலகத்தையே உலகத்தினுடைய சொரூபத்தை நாம் கண்முன் பார்க்கிறோம் எப்படி பகவானாக பார்த்தல் இந்த அண்ட சராசரத்தையே இந்த பிரபஞ்சத்தையே இந்த அகில உலகத்தையும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களையும் பகவானாக தரிசனம் செய்வது விஸ்வரூப தரிசன யோகம் தலைப்பினுடைய பெயர் அங்கிங் கனாதபடி எங்கும் இருப்பது நானே என்று பகவான் காட்சி கொடுக்கக்கூடிய அத்தியாயம் பார்ப்பதெல்லாம் பகவான் தான் இருந்தாலும் நம் புத்தியில் ஏறுவதில்லை அதற்காக ஒரு தோற்றத்தை காண்பிக்கின்றார் நானே எல்லாம் காண்பி காண்பிக்கிறார் இந்த அத்தியாயத்தில் அர்ஜுனனுக்கு காண்பிக்கிறாரு அர்ஜுனனுக்கு காண்பிப்பது மூலமாக நாமளும் அதை பார்க்கின்றோம் இது அத்தியாயத்தினுடைய தலைப்பினுடைய பெயர் இந்த அத்தியாயத்தில் முகவரியாக சில கருத்துக்கள் பார்க்க போகிறோம் பிறகு என்ன விஷயம் வருதுன்னா அர்ஜுனன் தான் இதுவரை பத்து அத்தியாயம் கேட்ட விஷயத்தை சொல்லி ஒரு வேண்டுகோள் விடிக்கின்றான் அந்த வேண்டுகோளுக்கு பகவான் பதில் சொல்கிறார் இது முதல் டாபிக் அர்ஜுனனுடைய வேண்டுகோள் பகவானுடைய பதில் இரண்டாவது பகவான் விஸ்வரூபத்தை காண்பிக்கின்றார் அதை சஞ்சயன் வர்ணிக்கின்றான் அதெல்லாம் விளக்கம் பார்ப்பான் சஞ்சயன் அந்த விஸ்வரூபம் எப்படி இருக்கின்றது என்று வர்ணிக்கின்றான் அதன் பிறகு அர்ஜுனன் அந்த விஸ்வரூபத்தை வர்ணிக்கின்றான் அர்ஜுனன் வர்ணிக்கும் பொழுது அவன் மனதில் மூன்று விதமான பாவனைகள் வருகின்றது ஒன்று ஆச்சரியம் இனி ஒன்று பயம் இனி ஒன்று பக்தி ஆச்சரியத்துடன் வர்ணிக்கின்றான் பயத்துடன் வர்ணிக்கின்றான் பக்தியுடன் வர்ணிக்கின்றான் அடுத்து பகவானே என்ன சொல்லுகின்றார் தன்னுடைய விஸ்வரூபத்தின் மகிமையை சொல்லுகிறார் சொல்லி இந்த அத்தியாயத்தை நிறைவு பண்ணுகின்றார் முகவரியாக சில கருத்து பார்க்குறோம் அர்ஜுனனுடைய வேண்டுகோள் பகவானுடைய பதில் சஞ்சயனுடைய விஸ்வரூப வர்ணனை அர்ஜுனனுடைய விஸ்வரூப வர்ணனை மூன்று பாவனைகளில் பிறகு பகவானே தன்னுடைய விஸ்வரூப மகிமையை கூறுதல் இது இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிற கருத்து சென்ற அத்தியாயத்தில் பகவான் என்ன பண்ணார்ன்னா நல்லதை மட்டும் சொன்னார் நிறைய சொல்லி அதில் இதில் எல்லாம் ஒரு வீரன் இருக்கான் அவருடைய வீர வீரம் நான் சிங்கத்தினுடைய வீரம் நான் ஒவ்வொருத்தருடைய சிறப்பு அம்சத்தெல்லாம் சொன்னார் சூரியனுடைய ஒளி நான் இப்படி ஒவ்வொரு அம்சத்தின் சிறப்பை மட்டும் சொல்லிட்டு வந்தார் அது ஆடியோவை சொன்னார் வார்த்தையில் சொன்னார் இங்கே நல்லது மட்டும் இல்லை கெட்டதும் நான் நீ உலகத்தில் என்னையெல்லாம் பார்க்குறையோ அதுவெல்லாம் நான் தேன்னு சொல்லி வார்த்தையில் சொல்ல வீடியோவை காமிச்சிட்றார் முதல்ல ஆடியோ இங்கே பதினோராத்தியாயம் வீடியோ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேடியோ வந்துச்சு வானொலி அதுவே ஆச்சரியமாக பார்த்தோம் பிறகு டிவி பிளாக் அண்ட் ஒயிட்டு பிறகு கலர் டிவி இங்கே கலர் டிவி காமிக்கிறார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் மாதிரி வீடியோவில் பகவான் தன்னுடைய சுரூபத்தை எல்லாம் காக்கிறார் அர்ஜுனே சொல்கிறான் இது வரைக்கும் நீ வார்த்தையில் சொன்ன அதெல்லாம் போதும் எனக்கு இப்போ வீடியோவாக காமிங்கிறான் வெறும் சப்தம் வேணாம் நேரடியாக காமி அப்படின்னு கேட்குறான் பொதுவாக பார்த்தீங்கன்னா காதில் கேட்குறதை விட கண்ணில் நேர பார்த்தா பதியும் இது இயல்பு இப்போ குழந்தைகளுக்கு நிறைய புத்தி சொல்லுங்கள் எவ்வளோ புத்தி சொன்னாலும் மண்டையில் ஏறாது நீங்கள் நடந்து காமிங்க பார்த்து அப்படியே ஃபாலோவ் பண்ணு அப்பா அம்மா எப்படி நடக்கிறாங்களோ அதை அப்படியே ஃபாலோவ் பண்ணும் ஆனால் எவ்வளோ அறிவுரை சொன்னாலும் அது மைண்டில் ஏறாது கொஞ்சம் தான் ஏறும் பத்தாவது அத்தியாயத்தில் பத்து வரைக்குமே என்ன சொல்லிட்டாரு வாயில் சொன்னார் எல்லாம் ஆடியோவாக சொன்னார் இப்போ என்ன பண்ண போகிறாரு வீடியோவாக காமிக்க போகிறாரு கோர்ட்டில் கூட பாருங்கள் ஐ விட்னஸ்க்கு முக்கியம் முக்கியத்துவம் ஐ விட்னஸ் தான் கேட்பாங்க கோர்ட்டில் அது மாதிரி இங்கே என்ன பண்ணுறாருனா வீடியோவாக காமிக்கிறார் கோவிலில் கூட பாருங்கள் அர்ச்சனை பண்ணும்போது நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருப்போம் பக்கத்தில் இருக்கட்ட பேசுவான் அங்கே பேசுவான் இங்கே பேசுவான் அபிஷேகம் நடக்கட்டும் அலங்காரம் வரட்டும் அலங்காரத்தை பார்த்து தீபாரையெல்லாம் காமிச்சா என்ன பண்ணுவான் என்ன பூர அங்கே அந்த அபிஷேகம் அந்த அலங்காரத்தின் அந்த காட்சிகள்தான் இருக்குது அந்த அர்ச்சனையில் அவ்வளோ நம்மளுக்கு கவனம் போகாது ஏதோ மையர் மந்திரன்னு சொல்கிறாரு காதல் ஏதோ விழுகுதுன்ட்டு போயிடுவோம் அப்போ சப்தத்தை விட நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குது இங்கே பகவான் விஸ்வரூபத்தை காண்பிக்கின்றார் பகவான் இங்கே ஒரு காட்சியாக காமிக்கிறார் அது ஒரு விஸ்வரூபம் அதுக்கு பேரு மாயிகம் விஸ்வரூபம்னு பேரு அவர் ஒரு மாடல் காமிக்கிறார் ஆனால் உண்மையான விஸ்வரூபம் எது தெரியுமா இந்த பிரபஞ்சம் அனைத்தையும் பகவானின் வடிவமாக பார்த்தல் எதை பார்த்தாலும் இந்த விஸ்வத்தையே பகவானாக பார்த்தால் அது விஸ்வரூபந்தான் என்னதான் நாம குரு மூலமா இதெல்லாம் கடவுள் நம்ம படிச்சுருக்கோமே இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு பகவான் இருந்து வந்துச்சுன்னு படிச்சுருக்கோம் அப்போ எல்லாம் பகவானாகத்தானே இருக்க முடியும் என்ன படித்தாலும் மைண்டில் நம்மளுக்கு ஏறல ஏறுறதே இல்லை அந்த இறைவனுடைய காட்சி தெரிவதே இல்லை நம்ம தத்துவபோகத்தில் படித்தோம் பஞ்சதிசையில் படித்தோம் ஏழா உத்தியாயத்தில் படித்தோம் இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு கடவுளே தோற்றுவிச்சார்னு படித்தோம் கடவுள் இருந்தே அது கடவுளாகத்தானே இருக்கணும் ஆனால் கடவுளாக பார்க்க முடியுதா பார்க்க முடியலையே அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா கண்ணு மூலமாக பார்க்குறோம் காது மூலமாக கேட்குறோம் நாக்கு மூலமாக சுவைக்கிறோம் இதெல்லாம் பண்ணினாலும் கூட இது நேரடியாக பண்ணுறது பின்னாடி மனசுன்னு ஒன்று இருக்குது மனசு மூலமாக தான் எல்லாத்தையுமே பார்க்குறோம் அதனால தான் பாருங்கள் கண்ணில் பார்க்குறத நான் பார்த்தேன்னு சொல்லுவோம் காதில் கேட்குறதை கேட்டேன்னு சொல்கிறத விட கேட்டு பார்த்தேன்னு சுவைத்து பார்த்தேன்னு சொல்லுவோம் நுகர்ந்து பார்த்தேன் போவோம் தொட்டு பார்த்தேன்னு போவோம் இந்த ரெண்டாவது இருக்கா பார்த்தேன் பார்த்தேன்னு சொல்கிறமே எதுக்கு தெரியுமா அது மனசு பார்க்குது பின்னாடி மனசு பார்க்குது சரி அந்த மனசு மூலமாக இந்த உலகத்தை கடவுளை பார்க்கலாமேன்னா அந்த மனசு நல்லா இல்லை அதனால் பார்க்க தெரியலை ஏன் நல்லா இல்லைன்னா அங்கே வெறுப்பு வெறுப்பு ராகத்வேஷம் எங்கே பார்த்தாலும் எனக்கு பிடிச்சது பிடிக்காதது பிடித்தது பிடிக்காதது இப்படி பார்த்து பார்த்து பழகினதுனால இந்த உலகம் விஸ்வரூபமாக தெரிவதில்லை பகவானாக தெரிவதில்லை ஒரு இடத்துக்கு போகிறோம் ரெண்டு வீடு இருக்குது ஒரே பேட்டில் அழகாக கட்டியிருக்கு அதில் ஒரு நண்பன் குடியிருக்காரு இன்னொருத்தர் எதிரி குடியிருக்காரு எப்படி பார்ப்போம் இந்த வீட்டுக்கு போனோம்னு என்ன வரும் அந்த வீட்டை பாணோன்னு அப்படி தூரம் நம்ம ஓடி போயிடுவோம் இங்கே விருப்பு அங்கே விருப்பு கண் ஒரே காட்சியை காமிச்சால் ஒரு வீட்டில் விருப்பு வருது இன்னொரு வீட்டில் வெறுப்பு வருது இது எதனுடைய சுபாவம்னா மனதினுடைய சுபாவம் காட்சிக்கு ஒன்னாத்தையும் தெரியுது மனசு என்ன பண்ணுது வேறுபடுத்தி காமிக்கது ஒருத்தருக்கு இந்த விதை பார்க்குறோம் நம்மள என்ன நினைக்கிறோம் பகவானே அங்கே இருக்கார் தட்சிணாமூர்த்தியை அமர்ந்துருக்க எல்லாம் கையெடுத்து கும்பிட்றோம் ஒரு நாஷ்டியம் வந்தால் என்ன பண்ணுவான் கல்லாத்தையும் தெரியாது காட்சிக்கு வெறும் கல் என்னமோ செதுக்கி வச்சுருக்காங்கன்னு ஒரே பொருள் இரண்டு பார்வையுடன் இருக்கிறது அதற்கு காரணம் மனதில் உள்ள ராக தேசம் விருப்பு வெறுப்பு அந்த மனசை சரி பண்ணிட்டோம்னா இந்த உலகத்தைவே நாம் கடவுளாக பார்க்க முடியுங்கிறார் இது உண்மையான விஸ்வரூபம் பார்ப்பதெல்லாம் பகவானே அப்படின்னு பார்ப்பத பார்ப்பதற்கு மனதில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பை நீக்க வேண்டும் அப்படி நீக்கி பார்க்கின்ற உலகம்தான் வாஸ்தவமான விஸ்வரூபம் உலகம் மாறவில்லை உலகம் அப்படியேதே இருக்கும் பகவானை உடனே அவர் சங்கு சக்கரத்தோடு காட்சி தர மாட்டார் காட்சி மாறவில்லை அதாவது நம்மளுடைய பாவனை மாறிவிடுகிறது இதுதான் முக்கியம் நம்ம பார்த்துருக்கோம் ஏற்கனவே ஒரு உதாரணம் மூணு பேர் ஒரே கோயிலில் பூஜை பண்ணுறாங்க மூணு பேர் ஒரே கோயிலில் ஒரே விற்கிறதுக்கு டைம் மட்டும் வேறு ஒருத்தர் கேட்டால் என்ன சொல்கிறாரு என்னவே செய்கிற கள்ளக்கழுவி வைத்த கழுவுறேங்கிறாரு அவருக்கு கல்லாக தெரியுது இன்னொருத்தர் ஏதோ மற்ற வேலைக்கு பரவாயில்லையாரு இன்னொருத்தர் இந்த பாக்கியம் யாரு கிடைக்கும் நீங்கள்லாம் நீ ஸ்பெஷலாக கோயிலுக்கு வர்றீங்க எனக்கு தொழிலாகவே ஆகிப்போச்சு அப்படி கும்பிட்றாரு ஒரே விக்கிரகத்துக்கு ஒரே செயலை செஞ்சாலும் பாவனை மாறுது பார்த்திங்களா அது மாதிரி இந்த உலகம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி காட்சி கொடுத்தாலும் வித்தியாசமாக தெரியுது ஒருத்தருக்கு ஒரு மாதிரியாக தெரியுது இன்னொருத்தருக்கு ஒரு மாதிரியாக தெரியுது எல்லாம் பகவானாக தெரிய வேண்டும் என்றால் மனதில் உள்ள விருப்பு வெறுப்பு போக வேண்டும் கொஞ்ச நேரம் கற்பனை பண்ணி கூட பாருங்கள் எனக்கு எந்த பொருள் மேலையும் விருப்பம் இல்லை வெறுப்பும் இல்லைன்ட்டு உங்கள் மனசே ஆனந்தமாயிருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு பொய்யாக கூட பண்ணி பார்த்தாலே தெரியும் அப்படி மனசை மாற்றுவது ஈஸி கிடையாது என்ன மாற்றுனாலும் திருப்பி வந்துடும் மனதை மாற்றுவது சுலபமல்ல கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணார் எவ்வளவு பெரிய யுத்தத்தை நடத்தினார் சாதாரண யுத்தமாக எத்தனை வேலைகள் பண்ணி அதை ஈசியா நடத்தி முடிச்சிட்டாரு இவர் ஈசியா ஒரு வேலை பண்ணியிருந்தா அந்த யுத்தமே நடந்திருக்காது துரியோதனை மனசை மாத்திருந்தா யுத்தம் நடந்திருக்குமா ஒருத்த மனசை மாற்றிருந்தார் நான் அந்த யுத்தமே நடந்திருக்காதே ஏன் அதை செய்ய முடியலை மனசை மாத்திரது ஈசையில் அவருக்கே முடியலை என்னென்னவோ பண்ணி பார்த்தாரு திரௌபதியை தீரம்போது பெரிய ரூபமாக காமிச்சார் ஒரு அவர் அதிசயமெல்லாம் செஞ்சு காமிச்சாரு அவரை கைது பண்ண போகிறான் அப்போ கூட ரூபமாக பெரிய ரூபமாக காமிச்சாரு இருந்தாலும் புத்தியில் ஏறல மனசை மாத்த முடியல அப்ப மனசை மாத்துறதுங்கிறது சுலபம் அல்ல கடினம் அப்படிங்கிறார் அதனால என்ன சொல்றாருன்னா நீ என் விஸ்வரூபத்தை பார்க்கணும்னா உனக்கு விசேஷமான கண்ணை தர்றேன் அதாவது விசேஷமான மனசு விருப்பு வெறுப்பற்ற மனசை தருகிறேன் அப்படிங்கிறார் இன்னொன்று இருக்கு திவ்யமான சக்குவை தருகிறேன் ஒரு பார்வையை தருகிறேன் அதன் மூலமாக என்னுடைய ரூபத்தை பார்க்கலாம்ங்கிறார் அதாவது வெறுப்பு வெறுப்பு நீங்கி பார்ப்பது தான் முதல் விஸ்வரூபம் இதில் சொல்கிறார் ஆயிரம் தலைகள் ஆயிரம் கைகள் ஆயிரம் கால்கள் ஃபோட்டா கூட போய் மாட்டி வச்சிருப்பாங்க அப்படி பார்த்தேங்க நான் வீட்டில் அப்படிலாம் தெரிய மாட்டார் ஒரு கூட்டத்தில் போய் ஆயிரம் பேரை பார்க்குற ஆயிரம் தலையும் பகவான் தலை தான் ரெண்டாயிரம் கை இருபதாயிரம் கை இருந்தால் இரு ரெண்டாயிரம் கையும் பகவானுடைய கைகள்தான் ரெண்டாயிரம் கால் இருந்தால் ரெண்டாயிரம் காலும் பகவானுடைய கால் தான் இப்போ உட்காந்துருக்க எல்லாம் பகவானுடைய தலைகள் தான் எல்லாருடைய கண்ணும் பகவானுடைய கண் இது விருப்பு வெறுப்பு போனாட்டும் பார்க்க முடியும் அப்படி பார்ப்பது ஒரு விஸ்வரூபம் தர்மண்ட்ட மகாபாரதத்தில் ஒரு கேள்வி கேட்பாங்க இந்த நாட்டு உலகம் நம்ம ந தேசத்தில் மக்கள்லாம் எப்படி இருக்காங்க எல்லாம் நல்லவங்களாக இருக்காங்கம்மா ஒருத்தன் கூட கெட்டவர் இல்லை அம்மா கேட்பாங்க ஒருத்தன் கூட நல்லவில்லைன்ற இவனுடைய பாவனை எல்லாரும் கெட்டவனாக பார்க்குறான் அவன் எல்லாரையும் நல்லவனாக பார்க்குறான் சில பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்ணவங்க யாரையும் நம்புறாதப்பா உலகத்தில் யாரையும் நம்பக்கூடாது இவர் இவர் சொல்கிறது இவர் எப்படி நம்புறது யாரையும் இவரையும் சேர்த்து தானே யாரையும் நம்பாதே என்ன அவரையும் சேர்த்து தானே அப்போ அதில் அடக்கம் இப்படி ஏன்னா இவருக்கு யார் மேலே நம்பிக்கை இல்லை அதனால் யாரையும் நம்பாத அப்படிங்கிறது அது மாதிரி காட்சிகள் மாற்றம் உலகை மாற்ற முடியாது நம் பாவனையைத்தான் மாற்ற முடியும் ஒரு ஆசிரமத்தில் ரெண்டு பிரம்மசாரி போய் சேர்ந்தாங்க பத்து நாள் இங்கே இருங்க ஆசிரமத்தெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள் அதுக்கு பிற பாடம் நடத்துகிறேன்னாரு பத்து நாள் கழித்து கூப்பிட்டார் சாமி குருநாதர் கூப்பிட்டார் ஒரு பிரம்மச்சாரியிட்ட காமிச்சார் என்ன ஆசிரமத்தைலை சாமி இங்கே ஒருத்தன் கூட சரியில்லை அந்த வேலை பார்க்குற ஏமாத்துறான் அந்த பால் கறக்குறவன் ஏமாத்துறான் பிற அங்கே மோட்டர் போடுறவன் ஏமாத்துறான் இவன் அப்படி ஏமாத்துறேன் இங்கே தூசியாக கிடக்கு அங்கே அதாக கிடக்கு எல்லாம் ஒரு மோசமாக இருக்குது சாமி எல்லாம் சரி பண்ணி ஆகணும் உனக்கு இப்போ பாடமில் போயிட்டு வந்துட்டார் இன்னொருத்தனை கேட்டால் சாமி எல்லாம் பூஜை அழகாக நடக்குது எல்லாம் லைப்ரரியை பார்த்து சூப்பராக இருக்குது அங்கே புஸ்தகமெலாம் அருமையான புத்தகங்கள்லாம் இருக்குது இப்படியெல்லாம் ஒருத்தன் சொன்னான் நீ உட்கார் உனக்கு பாட நாளைக்கு ஆரம்பிக்கிறேன்னா ஒரே ஆக்ஸ்ரமத்தில் ரெண்டு பேருடைய பார்வை வேலையாக இருக்குது அதனால் எடுத்துக்கிற விதந்தே இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நடந்தது ஆக்ஸ்ரம ஒருத்தர் வந்து பா சாமியிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுது ஆக்சுவல் ஆன உடனே சாமிக்கு கொஞ்சம் கஷ்டம் மனசில் என்ன கஷ்டப்படுறாரு சங்கடப்படுறாரு ஏன்னா நம்மகிட்ட ஆசீர்வாதம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறாரு அவங்க என்ன சொல்கிறாங்க சாமி தலைக்கு வந்து தலை பாவையோடு போயிடுச்சு உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் இந்தளவுக்கு போயிடுச்சு இல்லை வேறு எதாவது ஆயிருந்தா அவங்க பாவனை அப்படி இப்படி பாவனையை நாம் எல்லாத்தையும் நல்லதாக எடுத்துக்கிறதுக்கு பார்த்திங்களா இதுதான் உண்மையான விஸ்வரூபம் பிறகு அறிவுபூர்வமாக பார்க்கறது இருக்குது நாம் படித்த தத்துவத்தை வச்சுக்கிட்டு அறிவுபூர்வமாக பார்க்கணும் இந்த உலகத்து வினோபாவெல்லாம் ஒரு இடத்துல சொல்கிறார் இந்த உலகமே படைப்பே பகவானுடைய படைப்பில் ஒரு சிறு துகள்ங்கிறார் பார்க்குற வானத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் தெரியுது அதெல்லாம் பார்த்து ரசிக்கிறோமா நாம என்னைக்காவது ஒரு நாள் கூட ரசித்தது கிடையாது இந்த மாதிரி பல்லாயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் சேர்ந்த ஒரு கேலக்ஸி ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரிய மண்டலம் இதெல்லாம் அறிவூணை யோசித்து பார்த்தா இதில் யார் படைத்தா எப்படி படைத்தாங்க இந்த கேலக்ஸி எல்லா கேலக்சியும் சேர்ந்து ஒரு லோகமாக இப்படி பதினாலு லோகங்கள் இருக்குன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது இதெல்லாம் சிந்திச்சு பார்த்தா இதெல்லாம் எப்படி நடக்கும் ஏன் நடக்கும் இதெல்லாம் பகவானுடைய மகிமையில் அப்படின்னு அறிவுபூர்வமாக எல்லாவற்றையும் பகவானாக பார்த்தல் நம்ம அந்த காரண காரியம்னு பார்த்துருக்கோம் ஒரு தத்துவம் ஏழாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் ஒன்பதாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் பகவான் காரணம் இந்த உலகம் காரியம் தங்கம் காரணம் நகை காரியம் தங்கம் என்ற காரணத்திலிருந்து நகை என்ற காரியம் வந்தது தங்கத்தில் இருபத்தி ரெண்டு கேரட்டு தங்க அதில் என்ன பண்ணியிருப்பாங்க இருபத்தி நாலு கேரட்டு தங்கத்தில் கொஞ்சம் போல் செம்பு சேர்ப்பாங்க செம்பு சேர்த்தா அதில் நகை செய்ய முடியும் எவ்வளோ செம்பு சேர்த்துருக்கானோ அந்த அவ்வளோதான் நகையிலேயே இருக்கும் அதே தானே இருக்கும் அஞ்சு செம்பு சேர்த்துருந்தால் நகையில் எவ்வளோ இருக்கும் அஞ்சு செம்பு இருக்கும் தொண்ணூத்தஞ்சு பர்சன்ட் இருக்கும் தங்கத்தில் என்ன இருக்கோ அதுதான் நகையில இருக்கும் இதென்னா இயல்பு செம்பு கூடைச்சா இதுலயும் இருக்கு அப்போ பகவான் இதெல்லாம் வந்துச்சுன்னா இது என்னவா இருக்கணும் இதெல்லாம் யார் படைச்சார்னு சொல்கிறோம் கடவுள் படைச்சார்னு சொல்கிறோம் எங்கேருந்து வந்துச்சு கடவுள் வந்துச்சு கடவுள் வந்து கடவுள் தர்ற வேறையா இருக்க முடியுமா இருக்க முடியுமா இப்படி அறிவுருமா சிந்திச்சும் பகவானை பார்த்தல் அப்படிங்கிறார் சூரியனும் நானே சந்திரனும் நானேங்கிறார் பாட்டும் நானே பாவும் நானே நான் அசைந்தால் அசையும் அகிலம் இல்லாமேங்கிறார் திருவண்ட பகுதியில் ஒரு பாட்டு இருக்கு அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பெறும் தன்மை வளப்பெறும் காட்சி நூற்றனுக்கு ஒன்று நின்று எழில் பகரின் நூற்றரு கோடியின் மேற்பட விரிந்தன இல் நுழை கதிரின் துல் அணு புரையங்கிறர் இந்த ஒரு ஒரு ஓட்ட வழி அது ஒரு ஒளி வருதுன்னு வச்சுக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா தூசி துகள் நிறைய தெரியும் அப்படி இருக்கங்கள்லாம் அவ்வளோ தூசி மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குங்கிறார் கடவுளுடைய படைப்பில் இப்படி அனைத்தையும் ஆண்டவனாக பார்த்தல் இதையெல்லாம் நம்மளுக்கு ஏழு ஒம்பது பத்துன்னு நிறைய சொல்லியிருக்கார் பத்தாவது அத்தியாயத்தில் உயர்ந்ததை சொன்னார் இங்கு எல்லாம் நானே அப்படிங்கிறார் அதாவது முதல்லையே எடுத்த ஏன் சொல்லலை நல்லதை மட்டும் சொன்னார் கெட்டதை ஏன் சொல்லலை அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார் ஆரம்பத்திலே கழுதையும் நானே கரப்பான்பூச்சியும் நானேன்னு சொன்னால் பகவான் மேலே பக்தி வராது வருமா கரப்பான்பூச்சியும் நான் கழுதையும் நான் பகவானே சொன்னான்னு வச்சுக்க என்னடான்னு ஒரு தோற்றம் வரும் அதனால் என்ன பண்ண ட்ரிக்கை பயன்படுத்தி உயர்ந்ததெல்லாம் சொல்கிறார் அழகானதெல்லாம் நான் சொல்லிவிட்டு பிறகு அழகு இல்லாததும் நாங்கிற அழகு அழகு இல்லைங்கிறது நம்ம மனசில்வே இருக்குது இதில் ஒரு ட்ரிக் இருக்குது அதாவது நீங்கள் சைக்காலஜி யார்கிட்டையும் குழந்தைகள்கிட்ட கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த குழந்தைக்கு அட்வைஸ் பண்ண நினைக்கிறீங்க ஒரு தப்பு பண்ணிருச்சு நீங்கள் எடுத்த எடுப்பில் நீ இப்படி பண்ண தப்பு அப்படி சொல்லுங்கள் அந்த குழந்தை காதலே வாங்காது அந்த குழந்தை எத்தனையோ நல்லது பண்ணியிருக்கோம் நல்ல விஷயம் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அதை நீ இவ்வளோலாம் பண்ணையே நல்லது பண்ணையே இப்போ இது பண்ணலாம்னு சொல்லுங்கள் இதை பண்ணலாமான்னு கேளுங்கள் அப்படியே மைண்டில் ஏறும் அந்த குழந்தை நல்ல உண்மையிலே பண்ணியிருக்கோம் அந்த நல்ல செயலை சொல்லி அதுக்கு பிறகு நீ கெட்டது இப்படி பண்ணியிருக்கேன்னு சொன்னால் அது மா புத்தியில் ஏறும் பார்த்துருக்கீங்களா ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறது கூட நீங்கள் எடுத்த அடுப்பில் தப்பை மட்டும் சுட்டி காட்டினா உள்ளேயே போகாது இது இயல்பு அவர்கிட்ட எத்தனையோ கெட்டது இருந்தால் ஒரு நல்ல குணம் இருக்கும் அதை சுட்டி காமிங்க இவ்வளோவெல்லாம் அவன்ட்டு நல்ல குணம் இருக்கு பிறகு இதையே இப்படி பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னா போயிடும் அது மாதிரி பகவான் எல்லாம் பண்ணுறாரு நல்லதெல்லாம் முதல் சொல்லிவிட்டு பிறகு கெட்டதெல்லாம் நல்லதெல்லாம் சொன்னவொன்னே என்ன ஆயிடுவோம் பற்று வரும் அப்புறம் கெட்டதாச்சும் வெறுப்பு வந்துடும் ரெண்டு வரக்கூடாதுங்கிறதுக்காக நல்லதும் நானே கெட்டதும் நானே அப்படின்னு சொல்லி திருப்பி என்ன பண்ணுறாரு கங்கையும் நானே கோபமும் நான் இளமையும் நானே முதுமையும் நான் பிறப்பும் நானே மரணமும் நான் எல்லாம் சொல்லி படித்த என்னதுனால என்ன பலன் கிடைக்கும்னா இப்படி பார்க்குறதுக்கே எல்லாவற்றையும் பகவானை பார்ப்பதற்கு மனதில் இருக்கக்கூடிய விருப்பம் போகணும் வெறுப்பும் போகணும் இப்படி பார்த்து பழகணும்னா மனசுகளுக்கு விருப்பு போகும் வெறுப்பும் போகும் அதாவது விருப்பு வெறுப்பு போனாத்த ஓரளவுக்கு பார்க்க முடியும் நீங்கள் பார்த்து பழகிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்க விருப்பம் வெறுப்பு போயின் அப்புறம் முழுசாக பார்க்கலாம் இந்த சொல்லுவோம் அப்போ மனசை கட்டுப்படுத்தினா இந்திரியங்கள் கட்டுப்படுத்த முடியும் இந்திரியங்களை கட்டுப்படுத்தினா மனசை கட்டுப்படுத்த முடியும் சார்ந்து இருக்கும் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சார்ந்தாருக்கு யாண்டும் எடும்பை இல அந்த விருப்பு வெறுப்பு இல்லாத இறைவன் அவனை சாரணும் சொன்னான் நாமளும் மனசில் அந்த விருப்பு வெறுப்பு நீங்க வேண்டும் இது முதல் விஸ்வரூபம் இரண்டாவது விஸ்வரூபம் இந்த அதிக இதில் காமிக்கிறார் அது எப்படின்ன ஒரு மாடலாக காட்சியாக காமிக்கிறார் எல்லாவற்றையும் தன்னுடைய வடிவத்திலேயே காமிக்கிறார் இந்த உலகத்தையே இப்படி விஸ்வமாக பார்க்கறதுக்கு அர்ஜுனனுக்கு அந்தளவுக்கு அந்த ஒரு இது இல்லை அந்த பக்குவம் இல்லை பார்க்க இயல் அதனால் என்ன பண்ணுறாருனா ஒரு மாடலாக காண்பிக்கின்றார் நீங்கள் பார்த்துருப்பாங்க இங்கே அந்த மாதிரி மீனாட்சி கோவில் போயிருக்கீங்களா தெப்பக்குளம் இருக்குது உள்ள ஒரு குளம் இருக்கு குளம் அதில் மேற்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் வச்சிருப்பாங்க கோயிலை அப்படியே மீனாட்சி அமிக்குள்ள முடிவு வெள்ளையில் ஒரு பழி மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க அதை பார்த்தீங்கன்னா இங்கே மீனாட்சியுடைய மூலஸ்தானம் இது சொக்கநாதர் மூலஸ்தானம் இது வந்து இந்த நாம் நிற்கிற இடத்தையும் அங்கே பார்க்கலாம் நாம் நிற்க சொல்லுவோம் அந்த இடத்துல நாம் நிற்கிறோம்னு சொல்லுவோம் ஒரு பெரிய கோயிலுடைய ரூபத்தை ஒரு சின்ன மாடலாக காமிச்சது மாதிரி பகவான் என்ன பண்ணுறாருன்னா இந்த அண்ட சராசரத்தையே அகில லோகத்தையும் அகில பிரபஞ்சத்தையும் அனைத்து லோகங்களையும் ஒரு மாடலாக அவர் அர்ஜுனனுக்கு இங்கு காண்பிக்கின்றார் இது ஒரு தோற்றம் தான் இது மாயிகம் விஸ்வரூபம்னு சொல்வோம் ஒரு இன்ஜினியரே பாருங்கள் ஒரு ஃப்ளாட் விடலாம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கலேன் ஒரு நூறு வீடு இரநூறு வீடு கட்டினா முதல்ல ஒரு இது போட்டுருவாங்க அழகாக செஞ்சு இங்கே நீச்சல் குழந்தைங்க இருக்குது குழந்தைகள் பார்க்கிங் இருக்குது எல்லாம் அழகாக போட்டு ஒரு மாடல் காமிப்பாங்க அது மாதிரி அதில் உள்ளுக்குள்ளேயும் காமிப்பாங்க இதில் த்ரீ பெட்ரூம் எப்படி இருக்கும் டூ பெட்ரூம் எப்படி இருக்கும் அதில் கட்டில் எப்படி இருக்கும் எல்லாம் நீட்டாக போட்டு காமிப்பாங்க அது மாதிரி அதை பார்த்தோன்னே ஒரு ஐடியா வந்துடும் அப்படி என்ன பண்ணுறாரு பகவான் இங்கே ஒரு பெரிய இந்த அண்ட சராசரத்தையே ஒரு மாடலாக இங்கு காண்பிக்கின்றார் அப்படி காண்பிக்கும் பொழுது சஞ்சயனும் பார்க்கின்றான் சஞ்சயனும் பார்த்து அந்த மாடலை வர்ணிக்கின்றான் அர்ஜுனனும் வர்ணிக்கின்றான் அர்ஜுனன் வர்ணிக்கும் பொழுது அவனுக்கு என்ன தோன்றுகிறது முதலில் ஒரு ஆச்சரியம் தோன்றுகிறது ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறான் ஆச்சரியத்தை தொடர்ந்த உடனே பயம் வந்துடுது பயத்தை தொடர்ந்தவுடனே நீ யாருன்னு கேட்குறான் பயந்து போய் நீங்கள் யாருன்னு கேட்குறான் பிற பகவான் சொன்ன உடனே பிற பக்தி வருகிறது அவனுக்கு ஆச்சரியம் பயம் பக்தி இப்படி வருது கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் பிற மாடலை பார்த்தாச்சுன்னு வச்சுக்க பிறகு என்ன தெரியும் அவனுக்கு பிறகு எல்லாமே விஸ்வரூபமாக இயல்பாகவே பார்க்கக்கூடிய ஆற்றல் வந்துடும் நம்மளுக்கு அது மாதிரி இங்கே என்ன பண்ணுறாருனா ஒரு மாடலை அவர் காண்பிக்கின்றார் இதில் நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும் அர்ஜுனனுக்குத்தான் காட்டினார் வேறு யாருக்காக காமிச்சிருக்காரா நம்மளுக்கு காமிப்பாரா எல்லாத்தையும் காமிச்சார் நம்மளுக்கு அப்படி காமிச்சா அப்படி பார்க்கலாமே அப்படி எல்லாத்துக்கும் ஒரு ஆசை வரலாம் நம்மளுக்கு தேவையில்லை முதல்ல ஏன்னா அர்ஜுனனே பயந்து நடுங்கி எனக்கு வேணா சாமி போதும் இந்த ரூபத்தை நிற்பாட்டு பழைய ரூபத்தை காமிங்கிறான் அர்ஜுனனே சொல்கிறான் அவ்வளோ பெரிய மாவீரனே சொல்கிறான் அப்போ நம்மள எம்மாத்துறோம் அதனால் தேவையில்லை நம்ம பார்க்குறதே விஸ்வரூபந்தான் பிறகு இன்னொரு விஷயம் என்னன்னா அர்ஜுனனுக்கு தர்மத்தை நிலைநாட்ட வேண்டிய கட்டாயம் அங்கே ஏற்படுகிறது அதே ச தர்மத்தில் எல்லாம் சண்டை போடணும்னு சண்டை போட மாட்டேன்னு உட்காந்து கிடைக்கான் எப்படி பீஷ்மரை கொள்வது எப்படி துரோணரை கொள்வதுன்னு உட்காந்து கிடைக்கும் இவர் என்ன காமிக்கிறார் தெரியுமா நீ பீஷ்மரை துறோன் நானே கொண்டுட்டேன் ஏற்கனவே பாருங்கிறார் நீ என்ன கொள்வது நானே ஏற்கனவே கொன்னிட்டே பாருன்னு காமிக்க போகிறார் அதுக்காக என்ன பண்ணுறார்னு சொன்னால் இவனுக்கு அந்த ரூபத்தை காண் தர்மத்தை இவன் நிலைநாட்டுவதற்காக இவன் வந்து போர் புரியணும் அதற்காக இவர் என்ன பண்ணுறாரு நடந்த சம்பவத்தெல்லாம் காமிக்கவனும் பயம் இருக்கலாம் தோத்துட்டா என்ன பண்ணுறது போரில் தோத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு பயம் இருக்கலாம் அதுக்காக என்ன பண்ணுறாரு இல்லை நீ துவக்க மாட்டேன் ஜெயிக்க போகிற பாரு அப்படின்னு சொல்லி காமிக்கிறார் நம்ம ஒரு தொழில் ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கங்களேன் இல்லை ஏதோ படிக்க போகிறோம் வீடு கட்டுறான் கொஞ்சம் சோசியம் பார்ப்போம் சோசியம் பார்ப்போமா இல்லைங்களா என்ன பார்ப்போம் இந்த இது தொழில் ஆரம்பிக்கலாமா வேணாமா லாபம் வருமா நஷ்டம் வருமா சக்ஸஸ் ஆயிரும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவான் ஒரு தெம்பு வந்துடும் உடனே பண்ணிடுவான் அது மாதிரி ஜோசியை மாதிரி காணிக்கிறாரு நீ தான் இப்போ ஜெயிக்க போகிற வீஸ்மர்த்து செத்து போயிடுவாங்க கர்ணை முதல் கொண்டு அழிஞ்சிடுவான் அப்படின்னு காண்பிப்பதற்காக இவர் என்ன பண்ணுறாரு விஸ்வரூபத்தை காண்பிக்கின்றார் சில பேருக்கு ரத்தத்தை பார்த்தாலே அலர்ஜி வந்துடுது அவ்வளோ பெரிய அதில் பார்க்க படிக்க போகிறோம் எப்படிலாம் காமிக்க போகிறான்னு பார்த்தாலே பயமாக இருக்கும் சினிமாவில் கூட காமிப்போம் அப்படியே போகிறோம் அப்படியே நிற்பார் எல்லாம் வாய்ப்புள்ள போகும் அப்படிங்கும்போது நம்மளாலாம் பார்க்க முடியாது இன்னொன்று சொல்கிறாங்க ஆழமான பக்தி முழு நம்பிக்கையுடன் பார்த்தால் அந்த சக்தியை பார்க்கும் சக்தியை பகவான் நம்மளுக்கு கொடுத்து ஒரு வேளை காண்பிக்கலாம் அந்தளவுக்கு நம்மளுக்கு சிரத்தையும் இருக்கணும் நம்பிக்கையும் இருக்கணும் ஆனால் விஸ்வரு அப்படி பார்த்த அர்ஜுனனே போதுங்கிறான் அதனால் நம்மளுக்கு அதை பார்க்கணுங்கிறது அவசியம் இல்லை அது மட்டும் இல்லை மனசில் விருப்பு வெறுப்பை நீக்கி பார்த்தாச்சுன்னா பார்ப்பதெல்லாம் பகவான் தான் நம்ம விஸ்வரூபத்தில் எப்பயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் விஸ்வரூபத்தை விட்டு போகிறதே கிடையாது அதுதான் உண்மையான விஸ்வரூபம் ஆகவே என்ன பண்ணுறாரு உண்மையான விஸ்வரூபம் மனதில் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பை நீக்குவது இவர் தற்காலிகமாக அர்ஜுனனுடைய மனைவி இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்பையும் நீக்குகின்றார் ஒரு திவ்யமான கண்ணையும் கொடுக்கின்றார் அந்த ரூபத்தை பார்ப்பதற்காக பிறகு அறிவுபூர்வமாக பார்க்கறது விஸ்வரூபந்தேன் பகவான் இருந்து வந்துச்சுன்னு சொன்னால் இதுவும் பகவானத்தை இருக்குன்னு பார்க்குறது பிறகு ஒரு மாடலாக இங்கு காண்பிக்கின்றார் இதுதான் இந்த விஸ்வரூபத்தில் ஒரு பண்ண போகிற விஷயம் இவன் என்ன பண்ணுறா முதல்ல பகவான்கிட்ட ஒரு வேண்டுகோள் விடுக்கிறான் அதுக்கு பகவான் பதில் சொல்கிறார் என்ன வேண்டுகோள் விடுக்கிறான்னா பகவான்கிட்ட கேட்குறான் ஒரு அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சொன்ன அத்தியாயத்தில் எல்லாம் சொன்னார் பார்த்தீங்களா இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சுருக்கமாக சொல்கிறான் பத்து அத்தியாயம் வரைக்கும் நீ என்ன சொன்னையோ அதை நான் ஒழுங்காக தூங்காமல் கேட்டிருக்கேங்கிறான் ஏன்னா திருப்பி வந்து நம்ம சொல்லு சொல்லணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க நீ முதல் நான் சொன்னால் புரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டான் பதில் சொல்கிறது நான் பத்து அத்தியாயம் சொல்லியிருக்கேன் நீ ஒழுங்காக புரிஞ்சுருக்கியா சொல்லுன்னு கேட்டுருவாருங்கிறதுக்காக இவ என்ன வேணிட்டே ஒரு நாலு சுலோகத்தில் பத்து அத்தியாயத்தில் என்ன சொன்னார் சாரமாக சொல்லிட்டான் சுருக்கமாக இந்த பாரு இவ்வளோலாம் சொன்னேன் நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் இது போதாது எனக்கு எனக்கு இது போதாது சில பேர்கிட்ட வந்து குருகிட்ட சொல்லணும் குருவே இதெல்லாம் படித்து சொன்னீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இன்னும் எனக்கு கொஞ்சம் விளக்கம் வேணும்னு சொன்னால் அவருக்கு கொஞ்சம் குஷியாக இருக்கும் சரி நாம் சொல்கிறதையும் ஒழுங்காக அவர் கேட்டிருக்காரு தூக்கமெல்லாம் வராமல் அப்படின்னு சொல்லி அவரும் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லுவார் அதே மா நீங்கள் கடைப்பிடிக்கிறாமா இது வரைக்கும் சொன்னதெல்லாம் சொல்லிட்டேன் நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்டிருக்கேன் பாருங்கன்னு ரொம்ப சுருக்கமாக சொல்கிறான் சொல்லிவிட்டு என்ன சொல்கிறான்னு சொன்னால் திருப்பி வேணும்னு கேட்குறான் சில விஷயங்கள்லாம் பொதுவாக அதில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறேன் எப்படின்னீங்கன்னா நாம் கேட்ட விஷயங்களை சுருக்கமாக சொல்லத் தெரியணும் எப்பயுமே ஒருத்தர் வந்து நீ என்ன பக இது இதில் என்ன சொல்லியிருக்கு தத்துவத்தில் என்ன சொல்லியிருக்கு ஒருத்தர் ஒரே வார்த்தை சொன்னார் என்ன வேதாந்த என்ன சொல்லுது ஆத்மா சத்தியம் மற்ற எல்லாம் மித்தியா ரெண்டே வார்த்தை என்ன படிச்சிருக்கு ஆத்மா சத்தியம் மனாத்மா மித்யா அவ்வளோதான் முடிஞ்சி பிரம்மன் சத்தியம் மாயை மித்யா படித்ததை சுருக்கமாக ரெண்டு வரையிலையும் சொல்லத் தெரியணும் நாலு வரையிலையும் சொல்லத் தெரியணும் பத்து வரையிலையும் சொல்லத் தெரியணும் விரிவாவும் சொல்லத் தெரியணும் இங்கே நேரம் இல்லை இவற்றை சொல்லணும் சுருக்கமாக அதனால் என்ன பண்ணுறான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறான் ஒருத்தர் வந்து சுருளியில் சாமிட்டு ஒரு கேள்வி கேட்டார் எல்லாம் முடித்தவுடனே கேள்வி இருபது நிமிஷம் அந்த கூட இருந்து பெரிய ஒரு கோவம் வந்துடுச்சு கேள்வி ஒரு நிமிஷம் தான் கேட்கணும் பதில்தான் அவர் நிறையா சொல்லணும்னாரு அப்படியே பேசக்கூடாது சுருக்கமாக பேசி தள கதாசிரியர்கள்லாம் சொல்லுவாங்க சினிமா கதாசிரியர்கள்லாம் அந்த டைரக்டர் தயாரிப்பட கதை சொல்லுவாங்களாம் எப்படி சொல்லுவாங்களாம்னா ரெண்டே வார்த்தை கீரோ இருந்தார் அவர் வந்து நல்லவனாக இருந்தார் ஒரு சூழ்நிலையில் கெட்டு போயிட்டார் மோசமானவன் ஆகிட்டார் பிரச்சனைக்கு நல்லவனாக வந்துட்டார் ரெண்டு வார்த்தையில் சொல்லிவிட்டு பிறகு உள்ள விரிவுகள் சொல்லுவாங்களாம் இந்த நாகேஷ் வந்து இந்த ஒரு படத்தில் கதை சொல்லுவான் பார்த்துருக்கீங்களா காதலிக்க நேரம்லே சின்னமாக பார்த்துருப்பீங்க கதையே இருக்காது அவனோட ஆக்சனே சொல்லிகிட்டு இருப்பான் அது ஒரு விஷயம் பெரியாது அது மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாது சுருக்கமாக நாம் கேட்டதை நச்சுன்னு சொல்ல தெரியணும் அப்படி இங்கு இவன் என்ன சொல்லுகின்றான்னா அழகாக புரிந்ததை சொல்லி புரியாததை எனக்கு நீங்கள் காட்டுங்கள்ங்கிறான் உபதேசம்லாம் செய்யாதிங்க உபதேசம் பத்து வைத்தியாவையும் பண்ணிவிட்டீங்க போதும் நேர காமியன்றான் காட்சியாக காமியங்கிறான் அப்படி இவனை கேட்கின்றான் புரிந்ததை சொல்லி புரியாததை காட்ட வேண்டுங்கிறான் இந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா முதல்ல டீச்சிங் இருக்கும் இந்த சயின்ஸ்லாம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் பிற பிராக்டிக்கல் தனியாக ஒரு லேபுக்கு போயிடுவோம் அங்கே செய்முறை விளக்கம் இருக்கும் அதே பாணிதாங்க பத்து அத்தியாயம் வரைக்கும் டீச்சிங் பதினோராம் அத்தியாயம் பிராக்டிக்கல் அதெல்லாம் என்ன பண்ணுறாரு இங்கே வந்து செய்கிறாரு அதை கேட்குறேன் செய்கிறான் அதில் ஒரு வார்த்தை சொல்கிறான் எனக்கு தகுதி இருந்தால் காட்டுங்கள்ங்கிறான் அது ரொம்ப முக்கியமான வார்த்தை இந்த விஸ்வரூபத்தை பார்ப்பதற்கு எனக்கு தகுதி இருக்குமே நீங்கள் அதை எனக்கு காட்டி அருளுங்கள் அப்படிங்கிறான் அந்த தகுதியை நீங்களே முடிவு செய்யுங்கள்ங்கிறான் சில பேருக்கு தகுதி இல்லாமல் எனக்கு எல்லா தகுதி இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருப்போம் அதை வேணா சொல்கிறான் அப்படி இல்லை என் தகுதியை நீங்களே முடிவு செய்யுங்கள்ங்கிறான் ஒருத்தர் கலெக்டர் ஆகும்னு ஆசை டென்த்தில் பத்து பேர் ஃபெயிலாக என்ன பண்ண முடியும் ஆசைப்பட்டு என்ன ஆசையே புரியுமா ஆசை பத்தாது அந்த ஆசைக்கு உண்டான தகுதி இருக்கணும் இவன் என்ன சொல்கிறான்னு சொன்னால் அந்த தகுதி எனக்கு இருந்தால் போடுங்கள்ங்கிறான் நீங்கள் லைஃப்லே பாருங்கள் ஒரு பணம் ஒருத்தருக்கு நிறையா வருதுன்னு வச்சுக்கோங்க திறமை இல்லாதவருக்கு பணம் வந்தால் அதுவே அவர் அழிச்சிடும் அதை பக்குவமாக பயன்படுத்த தெரியாததுக்கு பணம் திடீர்னு வருதுன்னு வச்சுங்க இந்த லாட்ரி சீட் விழியவர்கள் நீங்கள் பூரா பாருங்கள் அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க திடீர்னு ஒருத்தருக்கு ஐம்பது லட்சம் விழுகுது ஒரு திறமையும் இல்லை சும்மா இருக்கார் அவருக்கு விழுந்துருச்சுன்னு வச்சுங்க நாஷமாகிருவார் சீக்கிரம் காலி பண்ணிடுவார் சீரியஸாக சொல்கிறேன் நான் பார்த்துருக்கேன் அனுபவபூர்வமாக பார்த்துருக்கேன் சில இடங்கள்லாம் பார்த்துருக்கேன் ஏன்னா தகுதி இல்லை தகுதி இருந்தால் அதை பக்குவம் பாதுகாப்பார் அதனால் என்ன சொல்கிறான் தகுதி இருந்தால் கொடுங்கிறான் நீங்கள் வீட்டில் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கிறீங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா பாக்கெட் பண்ணி ப படிக்கிற பையனுக்கு கொடுக்கலாம் நம்மளுக்கு பணம் இருக்கேன் கோடிக்கணக்கில் இருக்கேன் ஒரு ஆயிரரூவா பையன் காலேஜ் போனால் டெய்லி ஆயிரூபா கொடுக்க கொடுத்தா என்ன ஆகும் சீரழிஞ்சு வீடு உண்மையா இல்லையா பாக்கெட் பண்ணி ஆயரூபா கொடுக்கலாமா காலேஜில் படிக்கிற பையனுக்கு அவனுக்கு கொடுக்க வேண்டியது ஐம்பது ரூபா நூறுரூவா தான் அப்போ எங்கே யாருக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அப்படித்தான் கொடுக்கணும் இவன் என்ன கேட்குற எனக்கு தகுதி இருந்தால் அந்த காட்சியை கொடுங்கள்ங்கிறான் அதை நீங்களே முடிவு செய்யுங்கள்ங்கிறான் உண்மையிலே ஒன்று தகுதி இல்லை தகுதியை கொடுக்குறாரு கொஞ்சம் நேரத்துக்கு கொடுக்குறாரு முழுசாக இல்லைன்னு சொல்ல முடியாது இருக்குது ஓரளவுக்கு இருக்குது இன்னும் கொஞ்சம் கொடுத்து இவர் என்ன பண்ணுறாரு அதை கொடுக்குறார் தகுதியை கொடுத்து என்ன பண்ண போகிறாரு தன்னுடைய விஸ்வரூபத்தை என்னவெல்லாம் நான் காட்டப்போகிறேன் அப்படின்னு ஒரு மாடல் சொல் ட்ரெய்லர் மாதிரி சொல்கிறார் நான் என்னெல்லாம் காட்டப் போகிறேன் பாரு அப்படிங்கிறார் அந்த ஆடியோவில் பத்தாவது அத்தியாயத்தில் சொன்னதை இப்போ நான் உனக்கு காமிக்க போகிறேன் அப்படிங்கிறார் ஆயிரக்கணக்கான வடிவங்களை பார் நூற்றுக்கணக்கான வடிவங்களை பாருங்கிறார் நம்பர் நம்பர் கணக்கில் எல்லாம் நானேங்கிறார் பத்தாவது அத்தியாயத்தில் சொன்னார் ஆதித்யர்கள் பன்னிரெண்டு பேரில் விஷ்ணுவாக இருக்கிறேன்னு சொன்னார் இங்கே என்ன சொல்லப்பறன்னா அந்த பன்னெண்டு பேர் நான் தான் எனக்குள்ளே பாரும்பார் பதினோரு ருத்ரர்களில் மகேஸ்வரனாக இருக்கிறேன்னு அங்கே சொன்னார் இங்கேன்னு பதினோரு மகேஸ்வரன் எனக்குள்ளே பார் நீ நான்தேங்கிறார் அப்படி எல்லாவற்றையும் நானாக இருப்பதை நீ பார் காட்டப்போகிறேன் அப்படின்னு சொல்லி அவனுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு ஒரு வார்த்தை சொல்கிறார் குடா தூக்கத்தை வென்றவனேங்கிறார் இவர் வாட்டுக்கு காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது போர்க்காலத்துக்கு தூங்கிட்டான்னு என்ன வென்றது நான் சொல்லிக்கிட்டு இருக்கணும் நிறையா பேரும் தூக்கம் வந்துக்கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த வார்த்தை வாரி முன்னாடி அவனை கூப்பிட்றதே குடா கேஷா தூக்கத்தை வென்றவனேங்கிறார் எல்லாம் ஒரு சைக்காலஜி தாங்க அங்கே தூங்கின என்ன பண்ணுறது தூக்கத்தை வென்ற தூக்கத்தை வென்றவன்ட்டு ஒரு கட்டுப்பாடு இருக்கும் இந்த நெப்போலியனும் யாரோ சொல்லுவாங்க அவன் வந்து பதினைஞ்சு நிமிஷம் தூங்கணும்னு குதிரை ஏறி உட்காந்தாச்சுன்னா கரெக்டாக பதினஞ்சு நிமிஷம் எழுந்திரிப்பானோ அது மாதிரி அர்ஜுனனுக்கு அந்த ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க எவ்வளோ நேரம் தூங்கணும் அவ்வளோ நேரம் நீ குடாகேஷா தூக்கத்தை வென்றவனே அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்கிறார் பிறகு என்ன சொல்கிறாருன்னா அந்த யுத்தத்தினுடைய முடிவை எல்லாம் காட்டுறேன்னு சொல்கிறார் அதான் நீ பாரு பார்த்தேன்னா உனக்கு இந்த யுத்தத்தினுடைய முடிவு தெரிஞ்சால் இன்னும் எல்லாவற்றையும் காட்டுகிறேன் பார் அப்படின்னு சொல்லி இந்த கண்ணால் உனக்கு பார்க்க முடியாது ஞானக்கண் திவ்ய சக்சுவை தருகின்றேன் அந்த கண்ணால் பார் அப்படிங்கிறார் இந்த திவ்ய சக்ஷு ஞான கண்கிறது சாதாரணமா பார்த்தா விருப்பு வெறுப்பில்லாத மனதோடு பார்க்கக்கூடிய கண் இதுதான் உண்மையான விஷ்வரூபம் அதையும் அங்கே பண்றாரு பிறகு இன்னொரு கண் இருக்கு அவ்வளவு ரூபத்தையும் பார்க்கறதுக்கு ஒரு சக்தி வேணும் அந்த ரூபத்தை அங்கே காமிக்கிறாரு அங்கே துரோணாச்சாரியார் இருக்காரு பீஸ் தெரிஞ்சா எல்லா படைவீர்களும் முன்னாடியே தானே காமிக்கிறாரு அப்போ இவனுக்கு ஒரு விசேஷமான கண்ணை தர்றார் இப்போ சொர்க்கலோகத்தில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்குது எல்லாருமே பார்த்துட முடியுமா நமக்கு இன்னக்குள்ளே இருக்கலாம் இங்கேயே பகவான் இருக்கலாம் நம்மளுக்கு அந்த பார்வை தெரியாது சில பேர் சொல்லுவாங்க ஞானிகளுக்கு மட்டும் அந்த ஆவிகள்லாம் கண்ணுக்கு தெரியுமா முனிவர்கள் வந்தால் தெரியுமா இங்கே கூட பகவான் கூட பார்த்துக்கிட்டு கிருஷ்ணர் கூட இவர் ஒழுங்கா சாமியார் நம்ம சொல்கிறார் ஒழுங்காக சொல்கிறாரா ஒழுங்கா சொல்லலையா அவர் கதை விட்டுக்கிட்டு இருக்காரு என்னோட கூட பார்த்துக்கிட்டு இருந்தார் பார்க்கலாம் நீங்கள் ஒழுங்காக கேட்குறீங்கன்னோட அவர் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் யாருக்கு தெரியும் அதுக்குன்னு ஒரு கண் வேணும் ஸ்பெஷல் கண் வேணும் இந்த திருடி படம் பார்க்குற ஒரு கண்ணாடி விடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா ஒரு திரு சினிமா வரும் அதில் நீங்கள் வெறும் கண்ணில் பார்த்தா தெரியாது அந்த கண்ணாடியை போட்டு பார்த்தா தான் படம் தெரியும் அப்படி ஒரு கண்ணையும் தருகிறார் விருப்பறுப்பற்ற மனதையும் தருகின்றார் அப்படி ஒரு திவ்ய சக்ஷுவையும் அவர் தருகின்றார் ஒருத்தர் சொல்லார் தடவுள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கார்னு கேட்டாரான் ஊசி ஒட்டகத்தை போர் துழுத்துக்கிட்டே இருக்கார் நேரம் அது எப்படியா முடியும் நீ உனக்கு இந்த கண்ணில் பார்க்க முடியாது அது விசேஷமான கண் பார்க்க முடியும்னாராம் அது மாதிரி இந்த திவ்ய சக்ஷுவை தருகின்றார் பார்வை இழந்த ஒரு நடராஜர் சிலையை நாம் பார்த்தா என்ன பண்ணுறோம் மாலை போகிறோம் எல்லாம் வெளிநாட்டுக்காரையும் பார்த்தா கடைச்சி கொண்டு போயிடுவோம் கொண்டு போய் சிவகேசரை வச்சுருவோம் நாம் அந்த பக்வமாக கொண்டு போய் எல்லாம் இது பார்வை நம்மளுடைய பார்வை வேறு அவனுடைய பார்வை வேறு நாம் நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்தா சில பேர் அப்படியே சயின்டிஸ்ட்டு இப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க சிவபக்தன் பார்த்தா அவருடைய கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆபரணமாக பார்ப்பாங்க நட்சத்திரங்கள்லாம் பார்த்தா இது காலேஜில் ஒரு தமிழ் இது நடந்து நான் தியாராஜா காலேஜில் படிக்கும்போது குமரி ஆனந்தன் வந்து பேசினார் கவிதையை பற்றி சொன்னார் எல்லோரும் கவிதை எழுத முடியும்னார் அதுக்கு ஒரு அழகாக சொன்னார் ஒருத்தன் வந்து என்ன பண்ணியிருக்கான் வீட்டில் சந்தைகள் போய் ஜாமான் வாங்க போனான்னா அம்மாவை தோசை சுட்டு வைட்டு போனான்னா போய்ட்டு சந்தையில் எல்லாம் ஜாமான்லாம் வாங்கிக்கிட்டு ஏதோ சிலெலாம் வாங்கிட்டு இந்த சோள புரியலாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வந்திருக்கான் வரும்போது மேலே அது அப்படியே ஈரட்டி போச்சு அன்றைக்கி பௌர்ணமி வேறு சந்திரனை பார்க்குறான் சோழப்புரிய பார்க்குறான் அம்மா சுடுற தோசை ஞாபகத்துக்கு வருது இந்த சோழப்புரி நட்சத்திரம் யாபத்துக்கு வருது அவங்க சொன்னான் சோழப்பொரியினோடே சுட்டு வைத்த தோசை போல் நான் பாட்டு படித்தான் இவனுக்கு இந்த சோ நட்சத்திரம் வந்து சோழப்பொரியாக தெரியுது சந்திரன் தோசையாக தெரியுது இவனுடைய பார்வை அப்படி அது மாதிரி எல்லாருடைய பார்வை இயற்கையை பார்க்கும் பொழுது நாம் என்ன பண்ணுறோம் இந்த திவ்ய சக்ஷு இருந்தால் பகவானாக பார்க்க முடியும் இதை முதல்ல யார் பார்க்குறா தெரியுமா சஞ்சயன் பார்க்கின்றான் சஞ்சயன் யார் தெரியுமா சஞ்சயன் இந்த மகாப இந்த இதை சொல்லிக்கிட்டு இருக்கிறதே சஞ்சயன் தான் இந்த பகவத்கீதையை சொல்கிறதே சஞ்சயன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் திருதராஷ்டனுடைய தேரோட்டி அவனுக்கு இயல்பாகவே மனதில் விருப்பு வெறுப்பு இல்லை இயல்பாக இல்லை அவனுக்கு ஒரு பெரிய தெய்வீக பார்வையை வியாசபவன் ஏற்கனவே கொடுத்துட்டார் வீட்டில் அரண்மனையில் இருந்துக்கிட்டு போர்க்காலத்தில் நடத்துகிறதெல்லாம் என் பார்த்துக்கிட்டு இருக்கான் அதனால் என்ன பண்ணுறான்னு சொன்னால் இங்கே இருந்துக்கிட்டு அவன் போர்க்காலத்தில் நடக்கிறதெல்லாம் சொல்கிறான் அதனால் இவனுக்கு விருப்பு வெறுப்பு ஏற்கனவே இல்லை அது மட்டுமில்ல அரண்மனையில் இருந்துக்கிட்டே போர்க்களத்தில் அங்கே நடக்கிறத பார்க்கக்கூடிய சக்தி இருப்பதனால இவனுக்கும் அந்த காட்சி தெரிகிறது யாருக்கு அந்த சஞ்சயனுக்கும் அந்த காட்சி தெரிஞ்சு முதல்ல என்ன பண்ணுறான்னா இந்த சஞ்சயன் அதை அழகாக வர்ணிக்கின்றான் அந்த போர்க்களத்தில் நடக்கிற கூடிய விஷ்வரூபத்தை முதல்ல யார் வர்ணிக்கிறார் சஞ்சயன் வர்ணிக்கின்றான் அர்ஜுனன் என்ன பண்ணால் புரிந்ததை கூறி எனக்கு புரிய வேண்டியது விஸ்வரூபம் உங்களுடைய உண்மையான சுரூபத்தை சொல்ல வேண்டாம் காட்டுங்கள் என்று கேட்கின்றான் அதற்கு தகுதி இருந்தால் அந்த தகுதி இருந்தால் காட்டுங்கள்ங்கிறான் அவர் என்ன சொல்கிறார் உனக்கு தகுதி கொஞ்சம் தான் இருக்குது நான் கொஞ்சம் தர்றேன்னு சொல்லி அந்த கண்ணை கொடுத்து இவர் அந்த காட்சியை காட்டுகிறார் நான் எதையெல்லாம் காட்டப்போன் வர சொல்லிட்டார் அவர் சுருக்கமாக சொல்லியிருக்கார் எல்லா நான் எல்லா தலைகளும் எல்லா கைகளும் எல்லா கால்களும் எல்லா ஆயிரக்கணக்கான தலைகளை என்னட பாருங்கன்னு சொல்கிறார் சொல்லிட்டு அவர் காட்டுறார் காட்டினவுடனே யாரு பார்க்கிறா முதல்ல சஞ்சயன் பார்க்கின்றான் சஞ்சயன் பார்த்து சுருக்கமாக அவன் வர்ணனை செய்கின்றான் பகவான் எப்படியெல்லாம் காட்சி தர்றார்னு சொல்லி அவன் சுருக்கமாக வர்ணனை செய்கிறான் இங்கிருந்து பார்த்துட்டு அவன் என்ன சொல்றான்னு சொன்னான் எல்லா பக்கங்களிலும் பகவானாக தெரிகின்றார் எல்லா முகங்களோடும் விளங்குகின்றார் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து அப்படி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லி சஞ்சயன் முதல்ல என்ன பண்ணுறாரு அரண்மனையில் இருந்து கொண்டே அந்த போர்க்காலத்தில் அந்த பகவானுடைய விஸ்வரூபத்தை கொஞ்சம் வர்ணிக்கிறார் ஆயிரக்கணக்கான சூரியர்கள் ஒரே நேரத்தில் பிரகாசம் குடித்தால் எப்படி பிரகாசிக்குமோ அப்படிப்பட்ட பிரகாசத்துடன் பகவான் தோன்றுகிறார் ஒரு சூரியனை பார்க்க முடியலை ஆயிரம் சூரியன் ஒன்றா தோணுன்னா ஒரே நேரத்தில் தோன்றுனா எப்படி இருக்கும் அப்படி பிரகாசம்ங்கிறான் சஞ்சயன் அப்போ இந்த கடலில் பார்க்க முடியுமா நிச்சயம் பார்க்க முடியாது சஞ்சயன் சொல்கிறான் அப்படி தனித்தனியான உலகங்களையும் தேவதேவர்களையும் அவருடைய ஒரே இடத்தில் ஒரே திருமேனியில் அர்ஜுனன் பார்த்து கொண்டிருக்கின்றான் அப்படிங்கிறான் அது மட்டுமல்ல அவனுக்கு பக்தியும் சிரத்தையும் இருப்பதால் அவனுக்கு பகவான் காட்சி கொடுத்து கொண்டிருக்கின்றான்னு சொல்லி அவன் பார்த்து எப்படி வர்ணிக்கிறான்ங்கிறத சஞ்சயன் சொல்ல இவன் சொல்லிட்டு அவன் தான் ஆயிரக்கணக்கான சூரிய ஒளிகளுடைய பிரகாசம் போல் இருக்கார் எங்கே பார்த்தாலும் அவராக இருக்கார் எல்லா தலைகளும் அவராக தெரிகிறார் எல்லாம் சொல்லிட்டு இப்பொழுது அர்ஜுனன் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றான் அவன் எப்படி வர்ணிக்கின்றான் என்பதை சஞ்சயன் சொல்லப் போகின்றான் முதலில் ஆச்சரியப்பட்டு வர்ணிக்கின்றான் பிறகு பயத்துடன் வர்ணிக்கின்றான் பிறகு பக்தியுடன் வர்ணிக்கின்றான் அதை நாம் கொஞ்ச நேரம் பிரேக் விட்டு பார்க்கலாம் விஸ்வரூப தர்சன யோகம் முதல்ல அர்ஜுனனுடைய வேண்டுகோள் பகவான் அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு திவ்யமான கண்ணை கொடுத்து விஸ்வரூபத்தை காண்பிக்கின்றார் அதை சஞ்சயன் அரண்மனையில் இருந்து கொண்டு திருதிராசனுக்கு சொல்லும்பொழுது வர்ணிக்கின்றான் அவன் ஓரளவுக்கு வர்ணித்துவிட்டு அர்ஜுனன் அந்த ரூபத்தை பார்க்கின்றான் எப்படி பார்க்கின்றான் என்பதை சொல்லுகின்றான் அர்ஜுனன் மூன்று விதமான பாவனைகளில் அந்த விஸ்வரூபத்தை பார்த்து வர்ணிக்கின்றான் முதலில் ஆச்சரியத்துடன் வர்ணிக்கின்றான் பிறகு பயத்துடன் வர்ணிக்கின்றான் பயந்து பகவானுடைய ரூபத்தை சொல்லிவிட்டு நீங்கள் யார் இப்படிப்பட்ட கோர ரூபத்துடன் இருக்கின்றீர்களே என்று கேட்கின்றான் கேட்டவுடன் அவர் விளக்குகின்றார் விளக்கிய பின்பு பக்தி வருகின்றது தன்னுடைய அவருடைய சுரூபத்தை விளக்கிய பின்பு அவருக்கு அவனுக்கு பக்தி வருகின்றது பிறகு பக்தியுடன் வர்ணிக்கின்றான் அந்த ரூபத்தை ஆச்சரியம் பயம் பக்தி மூன்று பாவனைகளில் அர்ஜுனன் வர்ணிக்கின்றான் இப்பொழுது பார்க்கலாம் ஆச்சரியம் அதிசயம் ஆச்சரியம்னு சொல்லலாம் ஒரு மனிதனுக்கு எப்போ ஆச்சரியம் வரும்னா பார்க்காத ஒன்றை பார்த்தா ஆச்சரியப்படுவான் புதுசாக எதா ஒன்று பார்க்குறேன் இதுவரை பார்த்ததே இல்லை அதை பார்த்தா ஒரு மனுஷனுக்கு ஆச்சரியம் வரும் இன்னொன்று என்னன்னா உன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறல அது எப்படி நடக்குதுன்னே தெரியலை அப்போ பார்த்தா ஆச்சரியம் எப்படிப்பா நடக்குது ஆச்சரியமாக இருக்குது அப்படின்போ அதை பற்றி அறிவு இல்லை முழுமையான அறிவு இல்லாட்டாலும் ஆச்சரியம் இருக்கும் பார்க்காததை பார்த்தாலும் அறிவு இருக்கும் நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த வானொலியை பெட்டியை வந்தவுடன் வயர் இல்லாமல் ரேடியோ படிக்கிறதுன்னு ஒரு பெரிய ஆச்சரியம் பார்த்திங்களா அந்த நேரத்தில் இருந்துச்சு அப்புறம் டேப் ரெக்கார்டர் வந்தோன்னு அதை விட ஆச்சரியம் ஏதோ பேசுகிறதாலும் அப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்லி சினிமா வந்தோன்னு ஒரு ஆச்சரியம் டிவி வந்தவுடனே பார்த்தா அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த செல்ஃபோன் வந்துச்சு பார்த்திங்கன்னா செல்ஃபோன் வந்த நேரம் அப்படியே ஒரு ஆச்சரியம் செல்ஃபோனில் சில பேர் அதை வச்சுட்டு நிறைய பந்தாவெல்லாம் பண்ணுவாங்க ஒரு சினிமா படத்தில் கூட காமிப்பான் ஒருத்தர் செல்ஃபோனை சும்மா ஒரு வெறும் ஃபோனை வச்சுக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருப்பான் ஒருத்தம்ப என்ன பண்ணுவான்னு அந்த மாட்டுக்கு பருத்தி அதை வாங்கி போட்டேன் புண்ணாவுக்கு வாங்கி போட்டு அந்த காலத்துலேயே செல்ஃபோன் வந்த ஊசில் ஃபோனில் பேசுவான் ஒரு இதாக காமிப்பான் செல்ஃபோனை இப்படி ஏமாத்துகிறாங்கன்ட்டு அது பந்தாக் பண்ணுறாங்கன்ட்டு ஏன்னா அவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்குது செல்ஃபோன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோனு நம்மளுக்குலாம் தெரியாது ஒன்றாவது ரெண்டாவது படிக்கிற பிள்ளைகளை கேளுங்க அந்த ஃபோனில் என்ன இருக்குன்னு அத்தனையும் சொல்லிடுறோம் நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது அந்த செல்ஃபோனில் பார்த்தா ஸ்மார்ட் ஃபோனில் நம்மளுக்கு தெரியாது அந்த குழந்தைகளுக்கு அவ்வளவு தெரியுது எப்படித்தான் கண்டுபிடிக்குதுன்னு தெரியல அப்போ ஒவ்வொன்றும் தெரியாததுக்கு முன்னாடி ஆச்சரியமாக இருக்குது தெரிஞ்ச பிறகு சாதாரணமாக போயிடுது இப்படி அதே மாதிரி சந்திரனில் ஆம்ஸ்டாங் கால் வைக்கும்போது எவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு மனுஷன் சந்திரனில் கால் வச்சுட்டான்னு சொல்லி அப்படி புதுசாக ஒன்றை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஆச்சரியம் இருக்கும் இந்த அண்ட சராசரத்தில் நடக்கிறதெல்லாம் பெரிய ஆச்சரியமானவைகள் அதிசயமானவை நம்ம உலக விஷயங்களை உழல்றதுனால அதை பற்றி நம்ம யோசிக்கிறதே இல்லை இதெல்லாம் எப்படி என்னங்கிற சிந்தனையே வர்றதில்ல பூமி இப்போ எப்படி இருக்குது அமைதியாக நம்ம நின்றுக்கிட்டு இருக்குன்னு இருக்கோம் பூமி சுற்றுதான் இல்லையா தன்னைத்தானே எவ்வளோ வேகத்தில் சுற்று தெரியுமா ஒரு மணிக்கு ஆயிரம் மயில் வேகத்தில் சுற்று நாம் ஆயிரம் மைல் விதத்தில் சுற்றிக்கிட்டுருக்கோம் சரி பூமி தன்னைத்தானே சுற்றுற ஆயிரம் மைல் சூரியனை சுற்றுதில்ல அது எவ்வளோ மைல் தெரியுங்களா மணிக்கு அறுபதாயிரம் மைல் விதத்தில் சுற்று தான் அப்போ நாம் தன்னைத்தானே சுற்றும் பொழுது ஆயிரம் மைல் வேகம் சூரியனை சுற்றும்போது அறுபதாயிரம் மைல் விதத்தில் சுற்று தான் இந்த சூரிய குடும்பமே ட்ராவல் பண்ணுறேன் அந்த கேலக்ஸியில் அது ஒரு மணிக்கு இருபத்தி கோடி மைல் விதத்தில் சுற்று இப்போ நம்மளால் இருபத்தி கோடி மைல் வேகத்தில் போய்கிட்ருக்கோம் அவன் சேர்ந்தானே போகிறான் இருபத் ஒரு மணிக்கு இருபத்தி ரெண்டரை கோடி மைல்னால் இப்படி கற்பனை பண்ண முடியுதா இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு தெரியலை அதனால் நம்ம ஆச்சரியப்படலை சாதாரணமாக இருக்கோம் இந்த சூரிய மண்டலமே கேலக்ஸியில் ஒரு டாட்டு தான் ஒரு சின்ன புள்ளிதேங்கிறாங்க இப்படி எத்தனையோ சூரிய மண்டலங்கள் இருக்குது முணுக்கமாக பார்த்தோம்னா அணுவிலருந்து அண்டை வரைக்கும் ஆச்சரியந்தான் சரி உடல் உறுப்புகள் எடுத்துங்க ஏதோ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் எதாவது நம்ம உட்கார மூச்சு அதுவாக போய் வந்துக்கிட்டு இருக்குது ஹார்ட்டு துடிச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி இந்த ஹார்ட்டை ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு காலே இருக்குமா மிஷின் சொல்கிறாங்க அந்த கொஞ்சம் நேரத்துக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது டாக்டர்களுக்கு தெரியும் அப்போ இந்த ஒரு சின்ன ஹார்ட் பண்ணுற வேலையை பண்ணுறதுக்கு எவ்வளோ என்ஜின் மிஷின் தேவை இருக்குது யோசிச்சுப்பாங்க முடியுதா ஒவ்வொன்று கிட்னி ஒவ்வொரு உடல் உறுப்புக்கள் உள்ளே இருக்கக்கூடிய நானல்கள் ரத்தம் ஓட்டம் அது எவ்வளவோ கிலோமீட்டர் சொல்கிறாங்க தெரியலை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா படைப்பில் அவ்வளோ ஆச்சரியம் இருக்குது ஒருத்தன் சொன்னால் எனக்கு ஒன்றுமே இல்லை ஒரு சும்மா உக்காந்துருந்துருக்கான் என்னப்போ எதாவது தொழில் பண்ணவென்னு எனக்கு ஒன்றும் இல்லை எதுவுமே இல்லை எதை வச்சு நான் தொழில் பண்ணுறது ஒரு பொருளும் இல்லைனாண்ணா உன்னை பலகோடி சொத்து இருக்குன்னாரான் ஒரு ரஷ்ய ஞானி கோட்டு போய்ங்க வா எங்கே இருக்குண்ணே வா உன காமிக்கிறேன் அப்படின்னாரான் நீங்கள் கொடுக்க தயாராக இருக்கியான்னு இருக்கா இருந்தால் நான் கொடுக்குறேன் அப்படின்னு இருக்கா சொத்து இருக்குன்னு இருக்கா அப்படின் வா விரலை மட்டும் கூட உனக்கு பத்து லட்சம் தரேன்னாரான் அப்புறம் ஒரு கண்ணை கூட ஒரு கோடி ரூபா தர்றேனாரா ஒரு கிட்னியை கூட ஒரு கோடி ரூபா அதை எப்படி கொடுக்கறது அதை எப்படி கொடுக்குறேன் உனக்கு கொடுப்பது காசு தர்றேன் அப்போ உடம்புல இருக்க எல்லாத்தையும் கணக்கு பண்ணால் எத்தனையோ கோடி கணக்கான பொருள் வந்துட்டுருவா வந்துருச்சு இதை வச்சுக்கிட்டு ஒன்றுமில்லையே நீ எப்படி ப சொல்கிறேன்னாரான் நம்மளுடைய உடம்புல இருக்க உறுப்பினர் மதிப்பே தெரிகிறதில்ல அது செய்கிற செயல்பாடெல்லாம் பார்த்தா அதெல்லாம் நம்ம சயின்ஸில் செய்யவே முடியாது அப்படி ஒரு அதிசயம் இருக்குது அப்படி பகவானுடைய படைப்பை பார்க்கும்போது ஒவன் அதிசயப்படுறான் எறும்பு இருக்குது பார்த்தீங்களா எறும்பு ஆராய்ச்சி பண்ணுறவங்களான்னு சொல்கிறாங்க அது பண்ணுற செயல்பாடே அற்புதமாக இருக்கும் அதுக்கு ஒரு ஒரு யூனிட்டே வேலை செய்யும் ஒரு ஒன்று பொருளை சேகரிக்கப் போகும் அதை ஒன்று வாட்ச் பண்ணிக்கிட்டு போகும் எறும் உலகத்துலேயே அதிக பலசாலி தெரியுமா எந்த முறையும் தெரியுமா உலகத்து யானையா சிங்கம்மா எறும்பு உலகத்தில் பல ஏன்னா அதனுடைய இடையை போல் பத்து மடையிலேயே ஈஸியாக தூக்கிட்டு போகுமா யானை பத்து யானையை தூக்குமா நாம் பத்தாழ தூக்க முடியுமா ஒரே நேரத்தில் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும் அதிசயமாக இருக்கும் இப்படி பகவானுடைய படைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு ஆச்சரியங்கள் அவ்வளவு இருக்குது நீங்கள் நம்ம போகிறோம் கொடைக்கானல் போகிறோம் ஹிமாலய சிலையெல்லாம் போனீங்கன்னா அந்த நதிகள் போகிற பெருவெள்ளம் அந்த இயற்கை காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கான் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா போயிட்டு அந்த பத்ரிநாத்துக்காக நாது போவோம் அங்கே மட்டும்தான் பகவான் இருக்கான்ண்டு அங்கே தூங்கிக்கிட்டே போவோம் அந்த இயற்கை காட்சியில் பார்த்து ரசிக்க தெரிகிறதில்ல அந்த மலையில் பார்த்து இல்லாட்டி என்ன பண்ணோன்னா செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே போவார் வீட்டில் வந்து நோண்ட வேண்டியானே அங்கே கார்லையும் நோண்டிக்கிட்டே போகிறது இல்லாட்டு ரூம் புக் பண்ணுறது அந்த இயற்கை வளம் அதெல்லாம் பார்த்தா நம்ம இன்னைக்கு பார்க்கவே முடியாது அவ்வளோ அற்புதம் கேரளாவுக்கு போகும்போதே அந்த இயற்கை வளம் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு அதெல்லாம் பார்க்கல அதனால் ஆச்சரியமாக இருக்குது கேரளாவிலேருந்து குழந்தைங்களை டூர் கூப்பிட்டு வந்தாங்களாம் சின்ன குழந்தைங்கள அவங்க தமிழ்நாட்டு பக்கமே வந்ததில்லை அந்த கும்ளிலேருந்து இறங்கி கீழே வந்து ஃப்ளாட்டை ரோடை பார்த்தோன்னு கற்றுதுக்கலாம் நேரம் இருக்குது ரோடு நேரம் இருக்கு ரோடு ஒரே மாதிரி இருக்குது ஒரே மாதிரி இருக்குதுன்னு அதுக்கு ஆச்சரியமாக இருக்குது நம்மளுக்கு கேரளாவுக்கு போகணுன்னு அவங்களுக்கு இந்த ஃப்ளாட்டை ரோடு இருக்குவாருங்க இதை பார்த்த உடனே அப்படி பார்த்ததே இல்லை கேரளாவில் குழந்தைகளும் குதிக்கிதுக்கலாம் இப்படி நேராக போகுது ரோடு சமமாக போகுது அப்போ அவங்களுக்கு அது பார்க்காதனால ஆச்சரியம் அப்போ நம்மளுக்கு எப்படி நீங்கள் நான் எதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற இல்லையோ புதுசாக பார்க்குறோமோ அதுலெல்லாம் நம்மளுக்கு ஆச்சரியம் இருக்கிறது பிறகு இயற்கையினுடைய வளங்கள் நம்மளாம் இயற்கையில் பார்த்திங்கன்னா இந்த பௌர்ணமி பூஜையில் எதுக்கு வைக்கிறாங்க தெரியுங்களா அந்த பௌர்ணமி அழகாக பார்த்துட்டு கிரிவலம் போகிறான் சும்மா போகிறதுல அந்த அந்த இயற்கை அழகாக பார்க்குறதுக்காகத்தான் பௌர்ணமி பூஜை இந்த மாதிரி அமாவாசை பூஜை இன்றைக்கி நட்சத்திரங்கள் பார்க்கலாம் இரவில் பார்த்தீங்கன்னா இப்படி இயற்கையை பார்க்குறதுக்காகத்தான் என்னுடைய பூஜை வளங்களே இருக்குது எல்லாம் ஆச்சரியங்கிறார்கள் கடலை பார்க்குறோம் கடல் சொல்கிறார் பகவானே கடல் அந்த கடலினுடைய அந்த அலைகள் அந்த வர்ணம் எங்கே பார்த்தால் வெள்ளை இதை பார்த்துட்டு உட்காந்து ரசிக்கிறதை விட்டு போட்டு நாங்கள் என்ன பண்ணோம் பீச்சில் இந்த வேறு கடையை வாங்கி கொறிச்சிக்கிட்டு ஊர் கதை உலக கதையில பேசிட்டு உட்காந்துருப்போம் அப்படி தானே இருக்காங்க எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இதை ரசிக்கிறது இல்லை இப்படி பகவான் வந்து புதுசாக நம்ம பார்க்கும் பொழுது அது ஆச்சரியமாக பொதுவாக தெரியும் ஒரு அறிவு அதை பற்றி தெளிவாக வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஆச்சரியம் வராது விஞ்ஞானிக்கு எதுவுமே ஆச்சரியம் கிடையாது என்ன நடந்தாலும் ஆச்சரியப்பட மாட்டார் இந்த அண்டர்ஸராசர் ஒரு நடின்னு ஒருங்கி போச்சு ஆச்சரியப்பட மாட்டார் ஏன்னா தெரியும் அவருக்கு கடவுள் இப்படிதான் பண்ணுவார்னு தெரியும் மேஜிக் ஷோ பார்த்துருக்கீங்கல்ல மேஜிக் ஷோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அவன் என்ன பண்ணான் அவர் தவறு பெட்டியை திறப்பான் உள்ளே போட்டுருவான் திருப்பி பார்த்தா பெட்டிக்குள்ள ஆள் இருக்க மாட்டான் அப்புறம் அங்கிட்டேருந்து வருவான் எல்லாம் அப்படியே முழிப்பான் அது பெட்டி கீழே ஒரு வழி வச்சிருப்பான் அது அண்டர் கிரவுண்டு வழியாக போய் உள்ள அது தெரிஞ்சுன்னு வச்சுருங்க நம்ம ரசிப்புமா ஆச்சரியப்படுவோமா அந்த மேஜிக்கு என்னன்னு தெரிகிற வரைக்குன்னு ஆச்சரியம் தெரிஞ்சுன்னா ஆச்சரியம் கிடையாது இவனுக்கு பகவானுடைய அந்த ஸ்வரூபத்தை பார்க்கும் பொழுது அந்த படைப்பின் ரகசியம் தெரியாததுனால அப்படியே ஆச்சரியப்படுறான் எல்லாம் அந்த ஒரே ரூபத்தில் பார்க்குறான் அவருடைய உடம்புக்குள்ளே பார்க்குறான் எப்படி பார்க்குறான்னா முதல்ல என்ன செய்கிறான் பிரம்மா வே வேற சிவன் வேற விஷ்ணு வேறே நினச்சான் மூணு பேர் ஒரே ரூபத்தில் உட்காந்துருக்காங்க சிவனும் இருக்கார் இவர் விஷ்ணுவும் இருக்கார் பிரம்மாவும் அங்கே நான் முக சதுர்முக பிரம்மாவும் அங்கே அவருடைய ரூபத்தில் தெரியாரு விஷ்ணு ரூபத்தில் தெரிகிறாங்களாம் என்னடா இது தனித்தனியாக நினச்சோம் தேவர்கள் பூரா தனியாக நினச்சான் சூரிய பகவான் அங்கே இருக்கார் சந்திர பகவான் அங்கே இருக்கார் யமன் இருக்கிற அத்தனை தேவர்களும் ரிஷிகளையும் அந்த உடம்புல பார்த்த உடனே எல்லாம் அவர் அப்படி நினச்சி இவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது அனைத்து உயிர்களையும் பார்க்கின்றான்கிறார் ஆரம்பமும் தெரியலை முடிவும் தெரியலை அதனால் இவனுக்கு ஒரே ஆச்சரியமாக பார்க்கிறான்ங்கிறார் இந்த சிவபெருமான் அடிமுடி காண்கிறதுக்காக பார்த்தா போனாங்கல்ல அடியும் காண முடியலை முடியும் காண முடியலை அது மாதிரி எங்கே இவருடைய ரூபம் ஆரம்பிக்கிது எங்கே முடியுதுன்னே தெரியலையாம் பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டு வியந்து சொல்கின்றான் பிறகு அதில் பார்க்குறான் எல்லாம் இவர் தெருக்கிறதுனால இவர் தான் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்காருங்கிற தத்துவம் புரியுது அதில் சில காரியங்கள் நடக்கிறத பார்க்குறான் தர்மத்தையும் இவர்தான் காப்பாற்றுறாருன்னு பார்க்குறான் இப்படி எல்லாத்தையும் பார்த்து ஆச்சரியப்பட்டு நான் மட்டும் ஆச்சரியப்படலை பார்த்தா அந்த உலகமே ஆச்சரியப்படும் எல்லோரும் ஆச்சரியப்படுவார்கள் தேவர்கள் ஆச்சரியப்படுவார்கள் சொல்லி அவன் முதல்ல ஆச்சரியப்படுகின்றான் பிறகு ஆச்சரியத்தை தொடர்ந்து என்ன வருது அவனுக்கு பிற பயம் வருது இவன் ஆச்சரியப்படுவதற்கு காரணம் அந்த ரூபத்தை இவன் இதுவரை பார்த்ததில்லை புதிதாக எல்லாவற்றையும் ஒரே ரூபத்தில் பார்த்தவுடன் இவனுக்கு ஆச்சரியம் வருகிறது அது மட்டுமல்ல இவன் தத்துவத்தை புரியாததால் அவரை பற்றிய முழு அறிவு இல்லாததால் இவனுக்கு ஆச்சரியம் வருகின்றது இந்த பன்னெண்டு ருத்திரர்கள் தேவர்கள் ரிஷிகள் அனைத்து கோள்கள் அனைத்து கிரகங்கள் எல்லாம் ஒரே ரூபத்தில் பார்த்து அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறான் இவ்வளவு இவர் பகவான் தானான்னு சொல்லிட்டு அதை முடித்த உடனே இவனுக்கு ஒரு பயம் வருது ஏன் பயம் வருதுன்னா பயத்துக்கு மூணு காரணம் இருக்குது ஒருத்தருக்கு பயப்படணும்னா மூணு காரணம் இருக்குது ஒன்று இருமையிலிருந்து பயம் வேதமே சொல்லுது தனக்கு அந்நியமாக இன்னொன்று இருந்தால் அதிலிருந்து பயப்படுவோமா இன்னொன்று எப்படின்னிங்கன்னா நம்மளுக்கு மேலே யாராவது உயர்ந்தவர்கள் இருந்தாங்கன்னா ஒரு உயர்ந்த ஒரு மதிக்கத்தக்க ஒருத்தர் இருந்தோன்னா அவர் முன்னாடி பயந்து நடந்துக்கிறோம் நாம் அது ஒன்று பிறகு மரணத்தை கண்டு நம்மகிட்ட ஒரு பொருள் இருக்குது அது அழிய போதுன்னா அழிய வேண்டியதில்லை அழிய போகுதுனாலே பயப்படுவோம் இப்படி மூன்று விஷயங்களில் ஒரு மனிதனுக்கு பொதுவாக பயம் வரும் இவனுக்கு முதல்ல இருமையிலிருந்து பயம் வருகிறது எப்படின்னா பகவான் வேற இவன் வேறன்னு தனியாக பார்க்குறான் பவா பகவான் வந்து அபயத்தை கொடுக்குறவர் பயத்தை போக்குறவர் ஆனால் இவன் என்ன பண்ணுறான் பகவானை பார்த்தே பயப்படுறான் பகவான் பயத்தை போக்குறவர் ஆனால் பயத்தை பார்த்தே பயப்படுறான் காரணம் என்னென்னா இந்த இருமையில் இருந்து பயம் வர்றத கொஞ்சம் பார்க்கலாம் எப்படின்ட்டு நான் இருக்கேன் தனியாக இருக்கேன் தனியாக இருந்தால் தான் பயம் எல்லோரும் சொல்லுவோம் கூட ஒரு ஆளுக்கு துணைக்கி வச்சுக்கன்னு சொல்லுவோம் எதுக்கு துணைக்கி வச்சுக்கிற சொல்கிறோம்னா இன்னொரு ஆள் வந்து நம்மளை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்கிறதுக்காக துணைக்கு வச்சுக்கிற சொல்கிறோம் அந்த நம்மளுக்கு துணைக்கு ஒரு ஆள் இருக்கிறவனு நானும் ஒன்று எனக்கு அந்நியமாக ஒருத்தர் வந்து நம்மளை ஏதாவது இடைஞ்சல் பண்ணிடுவானோன்னு பயம் வரும் இந்த ரெண்டுலேருந்து பயம் வரும்னு சொல்லி வேதமே சொல்லுது சில பேர் இப்போ காட்டுக்கு போகிறோம் பேர் சேர்ந்து போயிருக்கோம் ஆமாம் பயமே இல்லை நான் சொல்ல முடியுமா பத்து சிங்கம் ஒரு தான ஒன்றுங்க பத்து தனக்கு அந்நியமாக வேறு வந்துச்சுன்னா இந்த பத்து பேர் ஒன்று தான் தனக்கு அந்நியமாக இன்னொன்று வரும் பொழுது இவனுக்கு பயம் வந்துடுது சில நேரம் காட்டில் நடந்து போவோம் பின்னாடி தனியாக நடந்து போகும்போது நிணல் வரும் நிணல் பின்னாடி இருக்கும் யாரோ பின்னாடி வர்ற மாதிரி கற்பனிலையை பயந்துடுவோம் பார்த்துருக்கீங்களா உண்மையிலே ஆள் கிடையாது நிணலை பார்த்து ஒரு ஆள் கூட வர்றான்னு சொல்லி ஒரு கற்பனிலையூட நம்மளுக்கு பயம் வரும் ஒருத்தன் இந்த இது வச்சாங்களா இப்போ அதுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்னான்னா யாருக்கும் பயப்பட மாட்டேன் இந்த சுடுகாட்டில் போய் இந்த ஒரு இது சொல்லுவாங்க இந்த கதையெல்லாம் கேள்விப்பட்டு போய் ஒரு ஆப்பை கொண்டு போய் நீ அரைஞ்சிட்டு தனியாக வந்துடு நீ வந்துட்டேன்னா உனக்கு நீ பயம் இல்லைன்னு உனைய ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டி வச்சாங்களாம் இவன் போனவன் திரும்பவே இல்லை சுடுகாட்டு போனவன் காணான் ரொம்ப நேரம் பார்க்குறாங்க ஆளை காணான் இவன் ஆப்பை எடுத்துகிட்டு போயிருக்கான் சுற்றியில் எடுத்துகிட்டு போயிருக்கேன் ஆள் திரும்பி வரல ஏதோ பேய்கி அடித்து பிடிச்சி என்னமோ தேடி போனால் செத்து கிடக்கான் எப்படின்னு பார்த்தா இவன் அடிக்கும் சட்டையை சேர்த்து வச்சு அடிச்சிடுறான் சட்டையை சேர்த்து வச்சு அடித்த உடனே எந்திரிக்கிறான் எந்திரிக்கும்போது விழிக்குது பேய் நம்மளை பிடிச்சிருச்சு அந்த பயத்திலே செத்து போயிட்டான் நான் தனக்கு அந்நியமாக இன்னொருத்தர் இருக்க நினைச்சாலே பயம் வந்துடுது இப்படி தன்னை ஒருத்தர் தாய்க்கிருவான் தனக்கு ஒரு அவனால் இடைஞ்சல் வந்துடும் இதனால் வந்துடும் மிருகத்தால் வந்துடும் பாம்பால் அப்படி இருமையில் இருந்தே பயம் ஒருவனுக்கு வருகின்றது இவன் பகவானிடம் எல்லாவற்றையும் பார்க்கின்றான் தன்னை பார்க்க மறந்து விட்டான் இவன் அதுக்குள்ளே இருக்கதை பார்க்கலை பகவான அவ்வளோ ரூபம் கோரமாக எல்லாம் பார்க்குறான் அதில் என்ன பண்ணிட்டான்னா தன்னை இவன் பார்க்கவில்லை அந்த இரண்டாக பார்ப்பதால் பயம் இவனுக்கு வருகின்றது அது மட்டும் இல்லை இந்த பல் இடுக்கலை எல்லா உயிரும் செத்து கிடக்கான் பீஷ்மர் துரோணர்லாம் பல் இடுக்க எல்லாம் இறந்து கிடக்காங்கலாம் கர்ணன் முதல் எல்லாம் பார்க்குறான் கோரமாக பார்க்குறான் பிறகு இன்னொரு இடத்துல எப்படி பயம் வரும்னா பக்தி அதாவது வீட்டிலேயே ஒரு பெரியவர் இருக்கார் தாத்தா இருக்கார் அவர் தான் எங்கள் வீட்டில் எல்லாம் அதிகாரமெல்லாம் அவர் தான் நல்லா பண்புள்ளவராக இருக்கார் ஒரு தப்பு பண்ணுறக்கவரை கண்டா பயப்படுவான் எல்லாருமே எதுனாலும் அவர் சொன்னால் போதும் பயந்து நடுங்கி செய்வான் ஏன்னா அந்த உயர்வான இடத்துல ஒருத்தரை பார்த்தாலாம் பயவர் அப்படியும் இவனுக்கு ஒரு பயம் வருது பகவான் இவ்வளவு பெரிய சக்தி உள்ளவரா இவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவரான்னு சொல்லிவிட்டு அப்போ நம்மளுக்கு மேலே ஒருத்தர் இருக்கார்னா பயந்து நடக்கும் பொதுவாக எல்லாரும் சொல்லுவாங்க நீ யாருக்கு பயப்படுறையோ பயப்படலையோ கடவுளுக்கு பயப்படுப்பான்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா கடவுள் தான் பயத்தை போக்குறவர் ஆனால் என்ன சொல்லுவான் ஏன்னா கடவுள் வந்து எதையும் விடமாட்டார் கண்டனை எப்படியா கொடுத்துருவார் அதனால் கடவுளுக்கு பயந்து நடங்கம் பார் எங்கள் ஊரில் ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தது ஒரு மாரியம்மன் கோயிலில் ஒரு பொருளை ஒரு பயன் திருட்டான் அந்த கோயிலில் போ பூஜையில் இருக்கிறத உடனே இது வந்து இவனேனு திருடிப்பான்னு அவள் அப்பாவுக்கு தெரியும் ஏன்னா அவன் ஒரு சின்ன சின்ன திருட்டு பண்ணுற பழக்கம் பார்த்துட்டு அவனை எப்படியா கண்டுபிடிக்க நினச்சார் என்ன பண்ணார் அந்த கோயிலுக்கு அவனை வாடானு கூட்டு போயிட்டு ஏய் சொல்கிறா இல்லை நான் திருடப்பா நான் திருலப்பான்னு சொல்லிட்டே இருக்கேன் அவர் என்ன பண்ணார் திடீர்னு வந்தேன் எனக்கு கண்ணு தெரியலடா எனக்கு கண்ணு தெரியலடா என்னை கண்ணு அப்படியே சுற்றுறாரு நீ பாரு நீ திருடிட்டேன் என் கடவுள் கெடுத்துட்டார் அப்படின்னு சொன்ன ஒன்னு பாப்பா இப்ப பாப்பா இங்கே தான் இப்போ வச்சிருக்கேன்னு சொல்லி கூப்பிட்டு போய் எடுத்து கொடுத்தான் எனக்கு கடவுள் கண்ணை குத்திப்பிடுவார்னு பயன்படுத்துகிற பாருங்க இப்படி கடவுள் தண்டிச்சிருவாருங்கிற ஒரு பயம் இருக்கும் ஏன்னா அவருடைய ஆற்றல் அவருடைய சக்தியெல்லாம் சேர்த்து இப்படி நம்மளோட மேலான ஒருத்தர் இருக்காது தெரிஞ்சாலே ஒரு பயம் வரும் பிறகு அழிவை கண்டு பயம் வரும் ஒரு பொருள் இருக்குது யாராவது எடுத்துகிட்டு போயிடுவோம் இல்லாட்டி அழிஞ்சு போயிடும் உடஞ்சி போயிடும் வீட்டில் கண்ணாடி பிள்ளைட்டு கூட வைக்க மாட்டோம் சாப்பிடத்தட்டு கண்ணாடி தட்டு கண்ணாடி நம்ம நல்லதுன்னு ஏன்னா கே உடஞ்சி போயிடும் அழிஞ்சு போயிடுற சீக்கிரம் உடஞ்சு போய் வைக்க மாட்டோம் இந்த அழிவை கண்டு பயம் இதில் முக்கியமாக என்னன்னு சொன்னால் மரணம் மரணம் என்பது ஒரு அழிவு அதை கண்டுதான் ரொம்ப பயப்படுறான் பகவான் படைக்கிறாரு காக்கிறாரு அழிக்கவும் செய்வார் இல்லை அப்போ எதுக்கு பயப்படணுவன் அப்போ அழிவை கண்டு என்ன பண்ணுறான் அந்த அழிவை கண்டு மரணத்தைக் கண்டு பயப்படுகின்றான் எல்லாம் வந்திருக்கோம் இருக்கும் நிச்சயம் ஒரு நாள் போய்த்து ஆகணும் மரணத்தை நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க எல்லாருக்கும் பயம் வந்துடுது சரி நாம் எல்லாம் என்ன பண்ணுறோம் இறக்கலை வீட்டிலே இருக்கோம் முன்னாடி தாத்தாவுக்கு தாத்தா தாத்தாவுக்கு தாத்தாவெலாம் இருந்தால் நம்ம வீட்டில் இருக்க முடியுமா ஒரு நாலு தரமுறை சாகாமல் வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுவான் எப்படா போவாங்கன்னுதான் நினப்போம் நினப்போ நினைக்க மாட்டோமா தைப்பொங்கலுக்கு வேலையை என்ன தெரியுமா தைப்பொங்கலுடைய வேலையை தேவையில்லாத தூக்கி பொசுக்கிறது தான் முதல் அன்னைக்குதான் பழைய பேப்பருக்காரன் வருவான் பழைய தினி வாங்குறவங்க வருவான் பழைய பாத்திரம் வாங்குறேன் எல்லாம் அன்னைக்கு முதலாளும் வந்துடுவாங்க இது தெருவில் என்ன பண்ணுவான் எது தேவையில்லையோ அதை தூக்கி போட்டுருவான் பகவான் என்ன பண்ணுவார் நம்மளை எப்போ தேவையில்லைன்னு நினைக்கிறாரோ அப்போ அந்த குப்பை எழுதிக்கு போட்டுருவார் அதுதான் மரணம் இல்லை எனக்கு தான் வயசு இருக்கேன் இப்போ உனக்கு வயசு இருக்கும் நீனுமேல் இந்த உலகத்துக்கு தேவையில்லை பகவான் முடிவு பண்ணிடுவார் அது அவர் பண்ணுற முடிவு எப்படி பிறப்போ அப்படி இறப்பு கட்டாயம் வரும் ஆனால் பிறப்பை மங்களமாக நினைக்கிறோம் இறப்ப நம்ம பயப்படுறோம் அதனால் என்ன செய்கிறார் அவர் எல்லாம் பார்த்துட்டு நீ தேவையில்லைங்கிறத முடிவு பண்ணி தூக்கி போட்டுருவார் மரணத்தை கொடுப்பதும் பகவான் செயல்தான் சினிமா பாட்டு கூட இருக்குது போனால் போகட்டும் போடா வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த பூமியில் நமக்கே இடம் எது அப்படிங்கிறார் புதுசாக வர்றவங்களுக்கு இடம் வேணும்னா நம்ம போய் தான் நம்ம பேரம் பேத்தி கொள்ளு பேத்தி வந்து இருக்கணும்னா நம்ம என்ன ஆகணும் போய்த்தான் ஆகணும் அது பகவான் எப்போ எடுக்கிறாரோ நாமளாக போக வேணாம் அவர் எடுக்கிறம்போது ஐ ஆம் ரெடி நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லணும் பாரதியார் சொன்னார் பாரதியார் மரணப்படுக்கையில் இருக்கார் வாடா காளா உன்னை எட்டி உதைக்கேரு கூப்பிட்றாரு காளனை அப்படி வரவேற்கிறார் மரணத்தை அப்படி மரணம் வரும் பொழுது என்னன்னு சொன்னால் அதை வந்து நாம் அதிகம் நாம் நினைக்கணும் இவன் என்னென்னு பார்க்குறான்னு சொன்னால் மற்றவர்கள் மரணத்தை பார்த்தா நம்ம கவலைப்பட மாட்டோம் வேண்டியவர்கள் மரணம் அடைஞ்சால் நம்மளும் கவலை வந்துடும் பீஷ்மர் துரோணரி சாகிறதை பார்க்குறான் பார்த்த உடனே இவனுக்கு என்ன வருது அந்த பயம் வருகிறது நெருங்கிய உறவினர்களுடைய மரணத்தில் அங்கே பார்க்குறோம் அந்த விஸ்வரூபத்தில் பார்க்குறான் பீஷ்மர் செத்து கிடக்காரு துரோணர் செத்து கிடக்காரு பங்காளி செத்து கிடக்கான் மாமச்சனை செத்து கிடக்கான் எல்லாம் பல் இடுக்குள்ளே போய் கிடக்காங்கன்னு சொல்கிறாரு பார்த்த உடனே உனக்கு ஓ வாயுக்குள்ளே புகிறார்னு சொல்கிறார் அதாவது இதிலே ஒரு உதாரணம் சொல்கிறார் அர்ஜுனே எப்படி வெள்ளை பெருக்கெடுத்து வரக்கூடிய ஆறுகள் கடலுக்குள் புகுந்து தன் உருவை சிதைக்கின்றதோ அந்த ஆறே இல்லாமல் போயிடல ஆறு அப்படியே உள்ள கடலுக்குள்ளே வேகமாக புகுந்து கடல் மயமாக ஆவது போல் உன் வாயுக்குள்ளே போய் அத்தனை ஜீவராசிகளும் வேகமாக புகுந்து அழிஞ்சிக்கிட்டு அந்த வர்ணனை பண்ணுறான் அப்படி ஒரு நெருப்பிற்குள்ளே வந்து பூச்சிகள்லாம் வந்து எப்படி வேகமாக வந்து விழுந்து தன்னை அழிச்சுக்கிறதோ அது மாதிரி இவன் வாயுக்குள்ள அத்தனை உயிரினங்களும் அத்தனை ஜீவராசிகளும் உள்ளே போய் அழிந்து மடிகின்றன பயந்து சொல்கிறான் இப்படி கோரமாக நடக்குது அந்த கோரப் பற்களுக்கடையிலையும் வாய்க்குள்ளே அப்படியே வேகமாக போகுதான் கடலுக்குள்ளே ஆறு போகிறது மாதிரி இதை பார்த்த உடனே இவனுக்கு என்ன ஆகுது இவனுக்கு பெரிய பயம் வந்துடுதுங்கிறார் பொதுவாக யாராவது மரண தருவாயில் இருந்தான் பேருக்கு அழுகலாம் அழுகாமல் இருக்கிற அலுகள் என்ன என்னடா வேணும் சிரிக்கிறான்னு சொல்லிடுவாங்க ஆள் மனசில் புக்கம் அவரை அவர்கிட்ட போய் என்ன பண்ணுவாங்க தெரியும் வயசான இருந்தார் அவர் பேச மாட்டாமல் கிடப்பார் நீ எங்கெங்கே சொத்து வச்சுருக்க எந்தெந்த பெட்டியில் எவ்வளோ பணம் வச்சுருக்க யாருக்கு எவ்வளோ கடை கொடுத்துருக்க நீ யார்கிட்ட கடை வாங்கினு கேட்ட மாட்டாங்க ஏன்னா இவர் திருப்பி கொடுக்க வேண்டிய வந்துடுமே நீ யாருக்கு கடன் தரணும்னு கேட்க மாட்டாங்க யாருக்கு எவ்வளோ கடன் கொடுத்துருக்க அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கிறார் எப்படி சொல்லணும்னு சொல்கிறாங்கன்னா அப்போ ந போய் கடவுளை நினச்சிக்கார் இறை சிந்தனையோட இரு பகவானுடைய நாமத்தை சொல் அப்படின்னு சொல்லணுங்கிறாங்க சொல்லிவிட்டு நம்ம இருக்கணும் அதுக்காக வந்து நான் சிந்திக்கிட்டு நம்ம கடவுள் வந்து பிறப்பும் நானே இறப்பும் நானே என்னோட அப்படி பார்த்து சிரிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை வெளியே எல்லோரும் போல் இருக்கணும் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க கடைசி காலத்தில் ஒன்றும் பேச முடியாது ஐசியூவில் போட்டுருவாங்க அங்கே எல்லாம் தீப்பு தீப்பு மாட்டி யாரும் பார்க்க முடியாது ஐசியூவில் டாக்டர் என்ன சொல்லுவார் ஐசி யூம்பர் நான் மட்டும்தான் உனையை பார்க்க முடியுன்றார் டாக்டர் ஐசியூன்னு தெரியுமா இன்டென்ஷிவ் கேர் யூனிட்னு சொல்கிறான் இன்னொன்று சொல்லுவாங்க டாக்டர் என்ன சொல்கிறாரா யாரும் உன்னை பார்க்க முடியாது ஐசி யூங்கிறாரா நான் மட்டும்தான் உன்னை பார்க்க முடியுங்கிறாரா அப்போ போய் என்ன பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது துக்கம் வரும் பொழுது மனசுக்குள்ளே அது இருக்கணும் ஒரு வீட்டுக்கு போனோம் அதுக்காக வந்து ஒரு சோகமாக இருக்கிற மாதிரி இருந்துக்கிறோம் அங்கே போய் சிரிக்கக்கூடாது ஏன்னா சொல்லார் மரணமும் நானே அதுவும் மங்களமான விஷயங்கிறார் ஒருத்தர் எப்போ கேட்டாலும் பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் நல்லது அப்படிம்பார் இது சொல்லி பழக்கப்பட்டு ஒரு ஊரில் ஒரு பெரிய ஒரு ஒருத்தர் முக்கியமான ஒரு அரசியல்வாதி இறந்து போயிட்டார் அவர்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க ரொம்ப நல்லது சந்தோஷம் ஆடி போட்டேன் அது எப்படி முடியும் அது வெளியே ஆனால் என்ன சொல்கிறார் மரணத்தையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் பிறப்பும் நானே இருப்பும் நானே இறப்பும் நானேங்கிறார் பிறப்பும் நானே இருப்பும் நானே இறப்பும் நானே பகவான் மரணத்தை கொடுக்கலேன்னா நம்ம எப்படிங்க வாழ முடியும் வீட்டில் நம்மளுக்கு உட்கார் இடம் இருக்காது மரணங்கிற ஒரு தத்துவத்தை பகவான் கொடுக்கலேன்னா உட்கார் இடம் இருக்காது அதனால் என்ன சொல்கிறாரு அதை கண்டு இவன் நினைக்கிறான் பயப்படுறான் மரணத்தை கண்டு பயப்படுகின்றான் வாயிற்குள் அனைத்து உலகங்களும் உடல்களும் உயிர்களையும் புகுவதை அழிவதை பார்த்து பயந்து நடுங்கி நீங்கள் யார் என்று கேட்கின்றான் பார்க்குறோம் எல்லாம் உலகம்பூரம் உள்ளுக்குள்ளே போதாம் வாய்ப்புள்ள நட்சத்திரங்கள் சந்திரன் சூரியன் எல்லாம் வாய்ப்புள்ள போதுங்கிற எல்லாம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த பூமிக்கு காலம் உண்டு சூரியனுக்கு காலம் உண்டு இப்போ நம்ம பார்க்குற நட்சத்திரங்கள் இருக்குது பார்த்திங்களா சில சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியிற நட்சத்திரம் அழிஞ்சு போச்சு நிறையா நட்சத்திரங்கிறாங்க அந்த லைட் வந்துகிட்டு இருக்க வேகம் இருக்கு பாருங்க அது கிளம்பி வந்து சேர்ந்து கொஞ்ச இருக்குமா இப்போ பார்த்தா உண்மையிலே அங்கே இருக்காதான் அப்படி இந்த அண்ட சராசரங்களையே தோற்றி அழிச்சுக்கிட்டு இருக்கார் ஒடிப்பொழுதுல தோன்றி அழிச்சுக்கிட்டு இருக்கார் அவருடைய கணக்கில் அதை பார்த்த உடனே இவனுக்கு பகவான் வருதாக கேட்குறார் நீ யார் இப்படிப்பட்ட ரூபத்தோடு இருக்கிறேயே நீ யார்னு சொல்லி பயந்து நடுங்கி கேட்குறான் உடனே அவர் சொல்கிறார் காலன் டைம் நம்ம டைம் இஸ் கோல்டும்பான் அவர் டைம் இஸ் எமன்கிறார் காலம் தான் விழுங்கிறோம் டைம் தான் விழுங்கிறோம் நீ நினச்சிக்கிட்டுருக்க இவங்களெல்லாம் போர் செஞ்சு நான் கொல்ல போகிறேன்னே அப்படிலாம் கிடையாது நான் ஏற்கனவே இவங்களெல்லாம் கொண்டுட்டேன் நீ போர் செய்கிறையோ செய்யலையோ இவங்கள்லாம் அழிகிறது கட்டாயம் நீ என்ன பண்ணுற செத்தவன் படிக்க போகிறேங்கிறார் நீ அடிக்க போகிறது பீஷ்மருத்துவன் ஆந்தங்க கொல்ல போகிறேன் கருணும் பெருமையப்படாத நீ செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி அடிக்கப் போகிற நான் ஏற்கனவே இவங்களெல்லாம் கொன்னுட்டேங்கிறத காமிக்கிறேன் அப்படிங்கிறார் அவரோட சொல்கிற கருத்து என்னன்னு சொன்னால் அண்டம் முதல் அண்டம் வரை ஆக்குவதும் காப்பதும் அழிப்பதும் நானே அப்படின்னு சொல்கிறார் நீ செய்கிறேன் கர்வப்படாத நீ வெறும் கருவி மட்டுமே நீ வெறும் கருவியாக இருக்க நான் எல்லாம் நான் செஞ்சுட்டேன் உன்னை நிமித்தமாக வச்சுக்கிட்டு இந்த காரியம் நடக்குதே ஒளியை நீ செய்யவே இல்லை ஒரு பேனாவில் எழுதுகிறாள் அதில் நல்லது எழுதுனாலும் கெட்டதும் பேனாவுக்கு பாதிப்பு கிடையாது அதை எழுதுகிறவன் நான் தான் பேனா அது மாதிரி உன்னை ஒரு நிமித்தமாக வைத்துக்கொண்டு இந்த காரியம் நடைபெறுகிறதே ஒளிய இது ஏற்கனவே நடந்து முடிக்கப்பட்ட முடிக்கப்பட்டதுங்கிறார் எல்லாம் நான் தான் நான் ஆட்டுவிக்கின்றேன் நீ ஆடுகின்றாய் ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே கண்ணா ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணான் இருக்கு அதனால் என்ன சொல்கிறாருன்னா துரோணரையும் பீஷ்மரையும் ஜெயத்ரதனையும் கர்ணனையும் அவ்வாறே என்னால் கொல்லப்பட்ட இன்னும் அநேக போர் வீரர்களையும் நீ கொள்வாயாகங்கிறார் நான் ஏற்கனவே கொண்டுட்டேன் நீ நீ கொள்ளுங்கிறார் அப்போ என்ன பண்ணுறாரு செத்தவாம் படிக்கிறது மாதிரி சொல்கிறார் என்ன சொல்கிறார் பாருங்க துரோணரையும் பீஷ்மரையும் ஜெயத்ரதனையும் கர்ணனையும் ஏதாவது நாலு பேரை கண்டிப்பாக பயப்படுவாங்க இவங்களை அழிக்க முடியாது பயந்துக்கிட்டு அவ்வாறே என்னால் கொல்லப்பட்ட இன்னும் மற்ற அநேக வீரர்களையும் நீ கொள்வாயாக கொல்லப்பட்டது பிற திருப்பி இதை கொல்லணும் நான் ஏற்கனவே கொண்டுட்டேன் இனி நீ கொல்லுப்பாங்கிறார் அப்படி என்ன பண்ணுறாரு கேட்டவுடனே நான் பெரிய காலன் அனைத்தையும் அழிப்பவன் சொல்கிறான் ஆச்சரியப்படுறான் அதிசயமாக இருக்க அவருடைய தோற்றம் பிறகு அங்கு மரணம் போன்ற சில செயல்கள் அற்புதமான செயல் நினைப்பதைக் கண்டு பயப்படுகிறான் யாருன்னு கேட்குறான் நான் தான் காலன்கிறார் எல்லாத்தையும் பண்ணுறது நான் அப்படிங்கிறார் சொன்ன உடனே அவருடைய ஆற்றலையும் சக்தியையும் உயர்ந்து அவனுக்கு அவர் மேல் பக்தி வருகின்றது என்ன வருது பக்தி வருதிப்ப முதல்ல பயம் என்னாச்சு தனக்கு வேறாக பார்த்தான் உயர்வாக பார்த்தான் அழிவை கண்டான் அதனால் அவனுக்கு பயம் வந்துச்சு பிறகு நீங்கள் யார்னு கேட்ட உடனே அவர் நான் அனைத்தையும் அளிக்கும் காலதத்துவம்னு சொல்கிறார் சொன்ன உடனே பயத்தை தொடர்ந்து பகவான் மேல் பக்தி வருகிறது இந்த பக்தியை வளர்க்கறதுக்கிட்ட அடுத்து பன்னெண்டாவது அத்தியாயம் பெருசாக விளக்கிறார் அடுத்த அத்தியாயமே பக்தி யோகம்தான் இந்த பக்தியில் பல படித்தர பல படித்தர நீ என்ன படிக்கிறேன்னு கேட்குற ஒருத்தன்ட்ட நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன்னு சொல்கிறான் இன்ஜினியரிங்னால் ஃபஸ்ட் இயர் இருக்குது செகண்ட் இயர் இருக்குது தேர்ட் இயர் இருக்குது ஃபோர்த் இயர் இருக்குது பம்இ இருக்குது பொதுவாக இன்ஜினியரிங்னால் பக்தின்னா பொதுவாக ஒரு வார்த்தை ஆனால் பக்தியில் பல படித்தரங்கள் இருக்குது இங்கே பொதுவாக சொல்கிறாரு எப்படி பக்தி வருதுன்னு சொல்கிறாரு நிறையா இருக்குது அதை பரடராஜ்யத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே என்னென்னு சொன்னால் இவனுக்கு முதல்ல அந்த பயத்திலருந்து பக்தி வருது ராமகிருஷ்ணன் பரமம்சர் அழகாக சொல்வார் அதை அந்த பயத்திலேருந்து பக்தி எப்படி வருதுங்கிறது எளிமையாக ஒருத்தர் வந்து அப்பா என்ன பண்ணாராம் கடைக்கு போயிருக்காரு இந்த முகம் முடியெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா சிங்கம் முகம் முடி புளி முகம் இதெல்லாம் போட்டுட்டு வந்து வீட்டுக்கு போயிருக்காரு அது ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்த பார்த்தோன்னே என்ன பண்ணோம் பயந்து கத்தி அலறி துடிக்குது ஓடுது அம்மா சமையல் பண்ணிக்கிட்டுருக்காங்க என்ன பயந்து இப்படி அலறி ஓடுதுன்னு பார்த்தா இவர் முகமுடியை போட்டுக்கிட்டு வந்துகிட்ருக்கார் யார் அவங்க அப்பா ஏன் இப்படி உங்களுக்கெல்லாம் சின்ன பிள்ளை எப்படியா பயம்படுத்துறது அப்படின்னு சரி முகமுடியை கலத்தின உடனே இப்போ என்ன பண்ண குழந்த ஓடியாந்து கட்டி பிடிச்சிக்கணும் அது மாதிரி இவருடைய கோர ரூபத்தை பார்த்து பயப்படுறான் பிறகு அவருடைய உண்மையான அந்த தன்மையை புரிந்தவுடன் பக்தி வருகின்றது அந்த பக்தியில் அவன் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்கிறார் அதாவது இவர் அழியாத தத்துவமாக உயர்ந்த தத்துவமாக எங்கும் நிறைந்த தத்துவமாக இருக்கிறார் இப்படி ஒரு மகானை நான் பார்த்ததில்லைன்னு சொல்லி பக்தி பண்ணுறான் ஒரு அரசியல் தலைவர் கூட இருந்தால் கூட அவர் பெரிய ஆற்றல் உள்ளவராக இருந்தார்னு வச்சுங்க அவர் மேலே ஒரு பக்தி வரும் நேர்மையானவராக ஒழுக்கமானவராக இருந்தார்னா அவர் பக்தி வரும் அது மாதிரி அவருடைய திறமையையும் அவருடைய அந்த ஆற்றலையும் பார்த்து இவனுக்கு பகவான் மேல் பக்தி வருகிறது எல்லாம் அவரே எல்லா ஆற்றலும் அவரேன்னு பக்தி செலுத்துகிறான் அந்த பக்தியில் என்ன பண்ணுறான்னா என்ன செய்கிறதுன்னு அவனுக்கு புரியலை எல்லா கீழே நமஸ்காரம் மேலே நமஸ்காரம் அந்த நமஸ்காரம் இந்த பக்கம் சொல்லி மாற்றி மாற்றி உங்களுக்கு எல்லா பக்கமும் நமஸ்காரம்னு சொல்லி புகழ்ந்து தள்ளுறான் இந்த வீட்டில் நாய் வளர்ப்பம் பார்த்துருந்திங்கன்னா ரொம்ப செல்லமாக வளர்த்துருப்போம் ஒரு நாயை ஒரு பத்து நாள் முதலாளி ஊருக்கு போய்விடுவார் வந்தவுடன் அந்த நாயை என்ன பண்ண தெரியுங்களா காலை பிடிக்கும் கையை பிடிக்கும் உள்ளே ஓடும் காப்பில் ஓடும் இப்படி ஓடும் களத்தில் ஏறி தொங்கும் என்ன செய்யறது தெரியாது அந்த பார்க்காம பார்த்தவன் அந்த மாதிரி இவன் என்ன பண்ணுறான் இவர் இப்படிப்பட்டவரா அப்படி நினச்சி இவன் என்ன பண்ணே தெரியலை இப்படி நமஸ்காரம் அப்படி நமஸ்காரம் அப்படி இப்படின்னு சொல்லி இவன் பாட்டுக்காக புகழ்ந்துக்கிட்டே இருக்கான் என்ன செய்கிறதுனே தெரியல சில நேரம் வீட்டில் முக்கியமான விருந்தாளி வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப விஐபி திடீர்னு ஒரு சீஎம் வந்துட்டார் வீட்டுக்கு சொல்லாமல் கொல்லாமல் என்ன அவன் நம்மளுக்கு எப்படி இருக்கும் கைக்கால் ஓடாதில்ல அது மாதிரி இவனுக்கு பகவான் இப்படிப்பட்டவரான்னு சொல்லி இவன் வந்து அப்படியே பக்தியில் திளைக்கணும் அது மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி இவர் எப்படி நினச்சிருந்தான் ஃப்ரெண்ட் அவர் வாடா போடான்னு பேசியிருப்பான் மைத்தனர் வேறு எப்போயுமே நம்ம யாரை கிண்டல் பண்ணுவோம் அதிகமாக இந்த மாமிய மச்சனைங்கலாம் கிண்டல் பண்ணுற பழக்கம் இருக்குது அப்படி எத்தனையோ கிண்டல்லாம் பண்ணியிருப்பான் இவரை போய் இப்படி கேள்வி பண்ணிட்டோமே இவர் கூட படுக்கும்போது கூட படுத்திருந்தமே இவர் கூட இப்படி உட்காந்து விளையாண்டமே வாடா போடான்லாம் பேச்சிட்டோமே இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன செய்யறதுனே தெரியலை இப்படி கும்பிட்றானா அப்படி கும்பிட்றானா இந்த சகசர மாதிரி நீங்கள் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு சொல்லி என்னென்ன சொல்லணுமோ அத்தனை வார்த்தைகளும் சொல்லி அவன் பக்தி செய்கின்றான் மாணிக்க வாசகர் சுகபெருமான பாடுவார் இந்த கீர்த்தி திருவகவல் போற்றி திருவகல் படிச்சேன்னா தெரியும் தத்துவத்தையும் சொல்வாருடைய மகிமையெல்லாம் சொல்லி சொல்லி திருவாசகத்தில் புகழ்வார் அது மாதிரி இவன் என்ன பண்ணுறான் விஷ்ணு பகவான் அந்த கிருஷ்ணனுடைய கீர்த்தனையை அவருடைய மகிமையை சொல்லி சொல்லி தத்துவத்தையும் சொல்லி புகழ்கிறான் அவருடைய மற்ற ஆற்றல்களையும் சொல்லி பக்தி செலுத்தி போற்றி புகழ்கின்றான் இவன் பக்குவம் இல்லாமல் விஸ்வரூபத்தை பார்க்கும் பொழுது ஆச்சரியப்பட்டான் பயன்தான் பக்குவத்தோடு பார்க்கும் பொழுது பக்தியும் ஆனந்தமும் அவனுக்கு வந்தது பிறகு பகவான் என்ன பண்றார் இதை முடித்த உடனே அவரே என்ன பண்றாரு விஸ்வரூபத்தினை மகிமையை சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த விஸ்வரூபத்தை உனக்கு முன் யாரும் பார்த்ததே இல்லைங்கிறார் இதுக்கு முன்னாடி இந்த ரூபத்தை யாரும் பார்க்கவே இல்லைங்கிறார் இப்போத்தான் நீதான் பார்க்குற அப்படின்னு சொல்கிறார் இந்த விஸ்வரூபம் தானம் தவம் யாக முதலிய சாதனைகளால் கூட அடைய முடியாதுங்கிறார் அப்போ தவம் பண்ணி கடவுளை பார்க்க முடியாதா அப்படின்னா இல்லை அதெல்லாம் ஒரு பக்குவத்தை கொடுக்கும் என்ன சொல்கிறார்னா பக்தியால் மட்டுமே அடைய முடியுங்கிறார் அனஞ்ச பக்தி இந்த விஸ்வரூபத்தை பார்க்க வேண்டுமென்றால் நீ பக்தி பண்ணு பக்திக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறார் கடவுள் மேலே ஒரு பக்தி இருந்தால் அந்த ரூபத்தை நாம் பார்க்க முடியும் அப்படிங்கிறார் நாம் என்ன பண்ணுவோம்னா பகவான்கிட்ட பக்தி செலுத்துவோம் எதுக்கு பக்தி செலுத்துவோம்னா எனக்கு இந்த காரியத்தை பண்ணி கூட உனக்கு நூற்றி தேங்காய் உடைக்கிறேன்மா எனக்கு பத்து லட்ச ரூபா லாபம் கூட உனக்கு நூற்றி தேங்காய் உடைக்கிறேன் பத்து லட்சத்துக்கு எத்தனை தேங்காய் வாங்கலாம் அவர் வாங்கிக்கிற மாட்டாரா கடவுள் வாங்கிக்கிற மாட்டாரா தப்பு இல்லை அது ஒரு காணிக்கையான ஒரு செலுத்துறா இப்போ பேரம் பேசக்கூடாது கடவுள்கிட்ட போய் இதை செஞ்சு விடுச்சு நீ எனக்கு நல்லபடியாக பண்ணி கொடுன்னு பிரார்த்தனை பண்ணி நம்ம காணி அவர் அந்தசராசரமே அவர் தான் நாம் என்ன கொடுத்தாலும் அவர் வயிறை கிரீட்டம் போட்டால் அவர் சொத்து என்ன போட்டாலும் அவர் சொத்து தான் எங்கே இருந்தாலும் அவருடையது தான் பூமிக்குள்ளே அவர் தான் அவர் தலையில் இருந்தாலும் அவருடையது பக்தி அதாவது எனக்கு அது வேணும் இது கடவுளே வேண்டுங்கிற கேட்குற பக்தி இருக்கே அந்த பக்தியால் இந்த விஸ்வரூபத்தை அடைய முடியும் அப்படிங்கிறார் தேவர்கள் கூட இந்த ரூபத்தை காண முடியலை யாராலையும் காண முடியாது உனக்கு இந்த அபூர்வமான ரூபத்தை காட்டியிருக்கிறேன் வேதங்களை கற்பதால் பார்க்க முடியாதுங்கிறார் நீ என்ன பண்ணாலும் பார்க்க முடியாது பக்தியால் மட்டுமே இதை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கடைசியில் முடிக்கிறார் அப்போ என்ன பண்ணிட்டாரு விஸ்வரூபத்தை காமிச்சிட்டார் அதெல்லாம் என்னை ரொம்ப விரிவாக சொல்லலை ஏன்னா நம்ம ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள சொல்கிறதுனால இப்போ பொழிப்பரை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் இந்த வாசித்தாலே தெரியும் அவர் எப்படியெல்லாம் அந்த ரூபத்தை காமிச்சிருக்காருங்கிறத நம்ம வாசிக்கும்போது பார்த்துக்கலாம் அதெல்லாம் ஒவ்வொரு சொன்னோம்னா நம்மளுக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆகும் ஏன்னா அதனால் நான் சுருக்கமாக அவன் எப்படி முதல்ல சஞ்சயன் வந்து விஸ்வரூபத்தை வர்ணிக்கிறான் சுருக்கமாக பிற இவன் என்ன பண்ணுறான் அவர்கிட்ட ஆச்சரியத்தை வர்ணிக்கின்றான் அவர்கிட்ட இவ்வளவோ வியப்புக்கு தகுந்த பொருள்கள்லாம் இருக்கே இந்த அண்டசராசரமே அவருக்குள்ளே இருக்கிற சொல்லி ஆச்சரியப்படுறான் பிற பயப்படுறான் ஏன்னா அங்கே அழிவு நடக்குது முதல்ல பிறப்பை காமிக்கிறாரு இருப்பை காமிக்கிறாரு அழிவை காமிச்சோம்னு என்ன பண்ணிடறான் பயந்துடுறான் இவ்வளவு அழிவுக்கும் அவரே காரணமாக இருக்கார்னு சொல்லி பிற யார்னு கேட்டவருடைய சுரூபத்தை சொன்ன உடனே பக்தி வருது அந்த பக்தியிலையும் அவனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல அப்படி புகழான் புகழ்ந்து அவருக்கு பல வகைகள் நமஸ்காரம் பண்ணி அவன் பக்தியை செலுத்தி முடித்தவுடன் பகவான் சொல்கிறார் இப்போ கேட்குறான் எனக்கு இந்த ரூபம் வேணாம்ப்பா எனக்கு இந்த ரூபத்தை போதும் இந்த நாலு கையோட அந்த சங்கு காட்சி கொடுத்தா போதும் அந்த பழைய ரூபத்தை கொண்டு வான்னு சொல்லி அர்ஜுனனே கேட்குறான் பிற பழைய ரூபத்துக்கு அவரே திரும்ப வந்துடுறார் வந்தவுடனே சொல்கிறார் இந்த ரூபம் யாருக்கும் கிடைக்காத ஒரு ரூபத்தை உனக்கு காட்சி த கொடுத்திருக்கிறேன் எல்லாத்துக்கும் கிடைக்காத உனக்கு கொடுத்துருக்கேன் இது மற்ற சாதனைகளால் இது கிடைக்காது பக்தியினால் மட்டும் கிடைக்கும் அந்த பக்தி எப்படிப்பட்ட பக்தி அனஞ்ச பக்தி என்னையே குறிக்கோளாக கண்டு என்னையே நினைக்கக்கூடிய பக்தியில் மட்டும் கிடைக்கும் சொல்லி பக்தியின் சிறப்பை சொல்லி கடைசியில் முடிக்கிறாரு ஐம்பத்தஞ்சாவது ஸ்லோகம் கடைசி சுலோகத்தில் என்ன பண்ணுறாருன்னா இந்த அனைத்து கீதையனுடைய சாரமே இந்த அந்த சுலோகத்தில் இந்த கடைசி ஒரு சுலோகத்தில் முடிச்சிட்டாருன்னு சங்கரர் சொல்கிறார் ஒரு இடத்துல எவனொருவன் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் என் பொருட்டை செய்கிறானோ அப்படிங்கிறார் இது என்ன கர்மயோகம் நீ எல்லா செயலையும் செய்ய நீ என்ன பண்றேன் செஞ்சுக்கிட்டு என்ன ட்யூட்டி பார்க்கறே அந்த ட்யூட்டியை பாரு ஆனா பகவானை நினைச்சுக்கிட்டு என் செய் இது கர்மயோகத்தை சொல்ல பிறகு என்னையே அடையத்தக்க மேலான கதியாக கொள் அப்படிங்கிறார் நம்மளுக்கெல்லாம் லட்சியம் என்ன பேரம்பேத்தி எடுக்கணும் பேரை வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் கொல்லு பேரை டாக்டர் படிக்கணுங்கிறது லட்சியமாக இருக்குது இவர்கள் அதெல்லாம் லட்சம் இருக்கட்டும் அதெல்லாம் சைடு லட்சியம் அதில் சைடு என்னுடைய குறிக்கோள் நான் மரண தருவாயிலாவது பகவானை அடைந்தே ஆக வேண்டும் இறப்பதற்கு முன்பு இறைவனுடைய தத்துவத்தை அறிய வேண்டும் குறிக்கோள் என்னுடைய முழு லட்சியம் பகவான் என்று குறிக்கோளாக கொண்டு கடமையை செய் இந்த கடைசியில் சொல்லி முடிக்கிறார் எப்படி இந்த விஸ்வரூப உணவு கிடைக்கும்னு சொன்னால் உன்னுடைய கடமையை செய் கர்மயோகமாக செய் அந்த கடமை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் மற்ற லட்சியம்லாம் சைடாகத்தே இருக்கணும் கடவுளை அடைய வேண்டும் பகவானுடைய தத்துவத்தை அடைவதே மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்று என்னையே லட்சியமாக கொண்டு செய் கதியாக கொள் மற்ற பக்தியெல்லாம் கம்மியாக இருக்கட்டும் ஏன் மேலே அதிகமாக பக்தி வச்சுக்க பக்தி பகவான் மேல் என்னிடமே பக்தி பூண்டவனோ பிறகு சொல்கிறார் பற்று அற்றவனோங்கிறார் உலகப் பொருள்களை கையால் பற்று வைக்காதே சரி பற்று வைக்க வேணா வெறுக்கவும் செய்யாதே யாரையும் வெறுக்காதே யார் பற்று வைக்காமல் நீ அப்படி ஒரு பக்தியோடு என்னை குறிக்கோளாக கொண்டு செய்தால் என்னையே அடைவாய் அப்படின்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை பகவான் நிறைவு செய்கின்றார் இதில் அஞ்சு சாதனைகளை சொல்லிட்டார் பகவான் அனைத்து செயல்களையும் ஆண்டவன் பொருட்டே செய்ய வேண்டும் இது கர்மயோகம் ஆண்டவனை அடைவதுதான் இறுதி லட்சியம் கடவுளே கதி என்று இருத்தல் இது முமுட்சுத்துவம் மனதில் நனை பகவானை நினைத்து கொண்டு என்ன காரியம் செஞ்சாலும் பகவான் நினச்சிக்கிட்டே செய்கிறது இது பக்தியோகம் உலக விஷயங்களை நாம் ஒரு கடமையாக செய்ய வேண்டும் பற்றில்லாமல் செய்ய வேண்டும் இது விருப்பற்ற தன்மை அதற்காக யாரையும் வெறுக்கக்கூடாது உனக்கு யாரும் வெறுக்கத்தக்க எந்த பொருளும் இருக்கக்கூடாது அதை வெறுப்பு வெறுப்பு இல்லாமல் இருந்தாலும் விசுவரூபம் கிடைக்கும்னு சொன்னார் அனைத்து உயரங்களையும் பகைமை இல்லாமல் வெறுப்பு இல்லாமல் பார்த்தாயானால் என்னுடைய விஸ்வரூபம் உனக்கு கிடைக்கும் நீயும் மரணம் இல்லா பெருவாழ்வை அடைவாய் என்று இந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கின்றார் அதாவது ராமகிருஷ்ணன் பரமஹம் சர்கிட்ட விவேகானந்தர் கேட்டார் நீ கடவுளை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார் ராமகிருஷ்ணர் என்ன சொன்னார் பார்த்துருக்கேன் எப்படி பார்த்துருக்கீங்க இப்போ உடனே நான் எப்படி பார்க்குறேன்னா அப்படி பார்த்துருக்கேன் ஏன்னா அவர் காலியை பார்க்குறாரு கிருஷ்ணரை பார்க்குறாரு இது மாயிகம் விஸ்வரூபம் கடவுள் பார்க்கறது கடவுள் காட்சி இது வந்து போயிடும் கொஞ்ச நேரத்தில் இதே இது சித்பமானந்த ஒரு சிஷ்யர் போய் கேட்டார் நீங்க கடவுளை பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி அதுக்கு அவர் என்ன பயன் சொன்னார் தெரியுங்களா கடவுளை தவிர எதையும் பார்க்கவில்லை கடவுளை தவிர பார்ப்பதெல்லாம் பகவான் இது உண்மையான விஸ்வரூபம் இது வெறுப்பு வெறுப்பு பார்த்தால் இந்த உலகமே விஸ்வம் கடவுளாக தெரியும் அங்க அவர் சொன்னதே மாயிகம் விஸ்வரூபம் நம்ம பக்தி செலுத்தினா கடவுள் காட்சி தருவார் அவ்வளவுதான் போயிடுவார் கண்ணை திறந்தாலே கடவுள் இப்ப நம்மளை பார்க்கணும் ஒருத்தர் வந்து உங்களுடைய உருவத்தை பார்க்கணும்னா என்ன பண்ணுவார் என்ன செய்யணும் கண்ணாடி முன்னாடி போய் நிற்கணும் கண்ணாடி முன்னாடி நின்னா அவர் உருவம் தெரியும் யாரும் தன்னைத்தான் பார்க்கணும்னா கண்ணாடியில் போய் நிற்கணும் ஞானி என்ன பண்ணுவாருன்னா கண்ணை திறந்தா எல்லாமே அவர் அவரே எல்லா ரூபத்திலும் இருக்காரு கடவுள் இவரும் பகவானே எல்லாமே இவரும் பகவான் தானே ஞானி சொல்கிறாரு ஒரு ஞானி நான் ஏ ரூபத்தை பார்க்கணும்னா கண்ணை திறந்தா போதும் கல்லை பார்த்தாலும் நான் தேன் மண்ணை பார்த்தாலும் நான் தேன் உங்களை பார்த்தாலும் நான் தேங்கிறார் இது உண்மையான விஸ்வரூபம் அது வந்து மாயம் கா காட்சியில் தெரியறது கொஞ்ச நேரத்தில் மாற்றி மாறிடும் இது இந்த மாதிரி விருப்பு வெறுப்பு நீங்கி இந்த உலகம் அனைத்தையும் நாம் பகவானாக பார்க்க பழக வேண்டும் அப்படிங்கிறார் அதாவது அதை சுவைச்சி பழையிட்டோம்னு வச்சுக்கங்களேன் வித்தியாசம் தெரியாது இந்த ஒரு மிட்டாய் விற்பாங்க பார்த்துருப்பீங்க ஒரு இதில் போய் பொருள்காட்சியில் போனிங்கன்னா ஒரே இனிப்பு சிங்கமாக வச்சுருப்பான் அந்த காலத்தில் அதெல்லாம் வைப்பான் சிங்கம் புளி பறவை கழு இதெல்லாம் வச்சுருப்பான் நாலு குழந்தையை வாங்கி எனக்கு சிங்கம் வேணும்னு கேட்கும் ஒன்று புளி வேணும்னு கேட்கும் ஒன்று மான் வேணும்னு வாங்கிக்கிட்டு சும்மா இருக்காதுங்க இதெல்லாம் ஒன்று இந்த சிங்கம் வச்சுருக்க குழந்தை என் சிங்கம் மானை துன்றும் அப்படிங்க உடனே அந்த சின்ன குழந்தை மான் வச்சுருக்கான் ஐயோ எனக்கு சிங்கம் தான் வேணும்னு உடம்பு பிடிக்கும் எல்லாம் சண்டை நடக்கும் பெரிய சண்டை அவர் என்ன ஒன்று முதல்ல சாப்பிடும்பார் எல்லாம் சாப்பிட்டா எல்லாம் இனிப்பு தான் அப்புறம் அந்த சுவையை தரிஞ்ச ஒன்று அப்புறம் சிங்கமாவது புளியாவது அது மாதிரி எல்லாம் கூட இனிப்பாக மாறிடும் அது மாதிரி விருப்பம் வெறுப்பில் எல்லாம் நம்ம இப்படி நடந்துக்கிட்டு இருக்கோம் மனசில் கொஞ்சம் நீக்கி பார்த்தோம்னு சொன்னால் இந்த உலகமே விஸ்வரூபம் பகவானுடைய விஸ்வரூபமாக தெரியும் இதுதான் இந்த அத்தியாயத்தில் பார்த்த கருத்து நம்ம என்ன பார்த்தோம் அர்ஜுனன் முதலில் தான் புரிந்து கொண்டதை சுருக்கமாக கூறி நான் எப்பயுமே குரு முன்னாடி நம்ம சரி சொல்லணும் என்ன புரிஞ்சிருக்கும் தெரியப்படுத்தணும் அப்படி தெரியப்படுத்தினான் தெரியப்படுத்தி இன்னும் தெரிய வேண்டும் என்று அவன் கேட்டான் வேண்டுகோள் விடுத்தான் எனக்கு செவி வழியாக சொல்ல வேண்டாம் நேரடியாக காண்பியுங்கள் என்று அவன் விஸ்வரூபத்தை காண்பிப்பதற்காக கேட்டான் உடனே அவர் விஸ்வரூபத்தை காண்பிக்கின்றார் சஞ்சயன் அங்கே இருந்து பார்த்து முதலில் வர்ணிக்கின்றான் பிறகு அர்ஜுனன் பார்க்கின்றான் இவனுக்கு முதலில் அந்த ரூபத்தை பார்த்தவுடன் ஆச்சரியம் வருகிறது ஆச்சரியத்தை தொடர்ந்து பயம் வருகிறது பயத்தை தொடர்ந்து பக்தி வருகின்றது பக்தியோடு பார்த்து இவன் வணங்கி பழைய ரூபத்தை மீண்டும் கேட்கின்றான் பழைய ரூபத்தில் காட்சி கொடுத்த பின் பகவான் சொல்கின்றார் என்னுடைய விஸ்வரூபம் அறியதற்கு அறியது இது யாராலும் பார்க்க முடியாது உனக்கு நான் காமிச்சிருக்கேன் பக்தியினால் அடைய முடியும் அப்படின்னு சொல்லி கடைசியில் ஒரு அஞ்சு சாதனைகளை சொல்கிறார் கர்ம யோகத்தை சொல்கிறார் பக்தி யோகத்தை சொல்கிறார் பகவானை குறிக்கோளாக செய்ய சொல்கிறார் பற்றில்லாமலும் வெறுப்பில்லாமலும் இருக்க வேண்டும் சொல்லி இப்படியெல்லாம் இருந்தேன்னு சொன்னால் என்னுடைய விசுவரூபத்தை நீ பார்க்கலாம் என்று சொல்லி இந்த அத்தியாயத்தை பகவான் நிறைவு செய்கிறார் கரி ஓம் தச்சத் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ண பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷியதே ஓம் சாந்தி சாந்தி சாந்திகி குருநாத சுவாமிகி ஜெய்